சூளத்தில் உணவு வச்சு காய போட்டுறது சூட்சமத்தில் கும்பிடுறாங்கள்ல கும்பிட போவது போது என்னுடைய அகங்காரங்கள் கெட்டனங்கள் எல்லாம் இங்கே வைத்து உணவாக உனக்கு வைத்து விட்டேன் ஏற்றுக்கொள் நான் தூய்மையாக ஒன்று எடுத்து வருகிறேன் அர்த்தம் இன்னும் பாண்டாது தான் கெட்டதாக சொன்ன அகங்காரத்தை பலி கொடுத்தேன்னு சொல்ல அகங்காரத்தை பலி கொடுக்குறது அதான் விழுந்து அங்கே தான் கும்பிட்ணும் உள்ளே எந்த கோயிலுக்கும் இங்கே வா கூப்பிட்டு எங்களுக்கு கூப்பிட்டு ஆமாம் கூப்பிட்டு என் அகங்காரத்தை இங்கே பலியாக வைக்கிறேன் உணவாக வைக்கிறேன் இறைவனே என் அகங்காரத்தை ஏற்றுக்கொள் அவர் விரும்புவது அகங்காரம்தான் ஈஸ்வர் நம்மக்கிட்ட எதை கேட்குறாருன்னு சொன்னால் அகங்காரத்தையும் ஆனால் உணவாக கொடு அது தட்சினியாக கொடுன்னு கேட்குறார் அதுதான் கொடுக்க மாட்டோங்கிற நாம் அது கொடுத்தாக்க நம்ம ஞானி ஆகிருவே நம்ம ஞானிகள் ஆகறதில்லை ஏ அது ஆகாத கொடுக்க மாட்டேன் நாங்க எது வேணா கொடுப்போம் ஆங்கார கொடுக்க மாட்டோம் சாப்பாடு வேணுமா கொடுப்போம் அப்புறம் மேல பணம் கொடுக்க கொடுப்போம் எல்லாம் கொடுப்போம் ஆங்கார் கொடுக்க முடியும் அதனால இன்னும் எவ்வளோ பாவம் சம்பாரி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறான் இன்னும் எத்தனையோ பெருகளை எடுக்க வேண்டியிருக்க எப்படி கொடுக்கறது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான் இந்த பாலுக்கு அடித்து சொல்லி முடிக்கிறார் ஆங்கார்தான் பலி கொடுத்தாச்சு அகங்காரந்தான் அவர் கேட்குறது ஈஸ்வரனுக்கு விரோதி ஆங்காரம் ஒன்று தான் ஜீவத்தில் ஆங்காரம் மட்டும் பலியே ஆகிடுச்சுன்னா அப்புறம் சேர்த்துக்கிறார் சூரபத்மன் கடைசியில் ஆங்காரத்தை விட்ட பிறகுதான் சேர்த்துக்கிட்டார் அவன் அந்த கிரவச்சக்கிரி மலையாக நின்றுனான் வேலு விட்டால் பிளந்தது பிளந்த உடனே அவன் பார்த்தான் சேவலாகவும் அவதாரம் எடுத்தான் எடுத்து வண்டியில் பறந்து போயிடலான்னு சேவலாக பார்த்தேன் அது முடியல அப்புறம் மயிலா அதான் மயில் மயிலா கே பூமியில போயிடலாம் நோடிக்கிட்டே போகணும்னு நினச்சது அதுவும் நடக்கலை எப்படி நடக்கல ரெண்டே தான் ஆற்றலால் அடைக்கிட்டேன் பகவான் நாங்காரம் ரெண்டாக பிரிஞ்சு போச்சு பிரிஞ்சு போனால் சுலமாக அடைக்கலாமன்னு மயிலை இழுத்து பிடிச்சி உக்காந்துக்கிட்டார் வெற்றி சின்னமாக சேவலை வச்சுக்கிட்டார் ஒழஞ்ச பிறகு பகவான் ஏற்றுக்கிட்டார் விரோதி தான் போன படிச்சுட்டான் போயிடுச்சு கந்தனுக்கு புத்தி கவட்டில் ஏம்பாங்க அப்படின்னா இந்த மயில் என்னை தள்ளிவிடுவோம் பயமா இருக்கு அவருக்கு அவருக்கு அம்மா கொடுத்தது விளையாடுறது அப்புறம் இந்த மயில் ஒரு மூணு மயில் அவருக்கு என்ன குறைஞ்சி இருக்கு எடுத்து பிள்ளை நான் சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டோம் நான் எடுத்து பிள்ளை தான் நான் ஒத்துக்கிறது இல்லை அதனாலதான் கேள்வி ஒத்துக்கிட்டாங்க ஞானிகள் அவங்க மேலே தெரியாங்க இப்போ ஞானிகள் எல்லோரும் வணங்குறாங்க இல்லை எல்லோரும் மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா அவர் இப்போ எழுது பிள்ளையாக போயிட்டார் சீருமான புத்திரம் நானுன்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க நான் ஒத்து பண்ணிக்கிறோம் எங்கள் அப்பா வேறு எங்கள் அம்மா வேறு எங்கள் வீடு வேறு அதே எப்படி நான் ஒத்துக்கிறது அப்படிங்கிறோம் சரி இன்றைக்கி கீழேயே யார் எங்கள் அப்பா அம்மா பரமேஸ்வரன் பார்வதியோ அல்லது நாராயணன் லக்ஷ்மியோ நினைக்கிறாங்களோ அவர் மேலே கொண்டு போயிடாரு அது இல்லாமல் பரப்பு சிரவமே எங்கள் அப்பா மாயே எங்கள் அம்மா என்ன நினச்சாலும் சரி பிரம்மத்துக்கு அண்டியமாக இன்னும் இல்லை எல்லாம் மித்தை என்ன நினச்சாலும் சரி இப்படிலாம் செய்யும் போது அங்காரம் போயிடுது நம்ம மேலே போயிடலாம் நாம் அப்படி இல்லையே தேகமேனான்னு போகவே மோட்சம் எங்கள் அப்பா என்னாரு எங்கள் அப்பா எழு எங்கள் சொத்து இந்த வீடு வாசல் எங்கள் சொத்து அப்படின்னு நினைக்கிறோம் அது நினைக்கிறது மாதிரி செயல்படுறோம் செயல்படுதல் துக்க சுகதுக்கத்தை அடைகிறோம் அதனால் நாம் ஈஸ்வரனை விளையிட்டோம் ஞானிகள் ஈஸ்வரன் ஐக்கியமாகறாங்க ஐக்கியமான பிறகு அவர் நிலையை பெரிய நிலையாக இருக்குது அவங்க என்ன பட்டியலுக்கு சேர்த்து ஞானிகள் நாம் ராகம் போட்டு சம்பாரித்தாதான் கட்டுப்படி நினைக்கிறோம் ஒரு வேலை எல்லாம் சும்மா உக்காந்து சாப்பிட்றாங்களே அது எப்படியா அப்படியோ பவான் ஏற்றுக்கிட்டார் பொறுப்பேன் அவர்கிட்ட அவரே ஆகிட்டார் அன்னவரையே கடையரே மறந்து மறந்து திரிந்து துறந்தான் தாதை மற்றவன் மின்னமதன் அன்னவரை கடையரே மறந்து துறந்துதான் அன்றோ கடும்பவ விடும் பெய்ட்டனமி அடை உணர்ந்திழை போல் உடல் இதற்கேதுவாய் வரத்தாய் பிதாவினான் உடை நின்றாய் பவந்தோரியம் உற்றுள உலர்க உயிர் உயிர்க்கு அளவியாதுறையே எத்தனையோ தாய் தந்திர விட்டு வந்தாச்சு அது கணக்கே இல்லை ஆனால் இந்த தாயத்தில் பிடிச்சிக்கிட்டோம் இது விட்டுட்டு தான் போக எதை விட்டாலும் விடா அதை பிடிச்சுக்கிட்டால உண்மையான தாய் தந்தையர் அதை பிடிக்க மாட்டேங்கிறாமே அந்த தாய் இல்லையா இதுதான் தயார்ன்னு சொல்கிறோம் அது விடாமல் இருக்குது எத்தனையோ பிரிவுகளும் தான் இருக்குது அது உண்மையான தாய் நினைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அவர் சேர்த்துக்கிறார் அப்படி இந்த தாயதி விட்டு இல்லாமல் இது கர்மத்துக்கேடாக கூடி தாயதி இருந்துகிட்டு போகிறாங்க அதை பற்றி கேள்வி இல்லை பாவனை அப்படி இருக்கணுங்கிறது மெய்ப்பாவனை உண்மையான பாவனை அப்படி இருக்கணும் இது கர்மத்துக்கேடாக கடமை நிமித்தமாக தாயித்தார் தான் இது சைர தானத்தில் அனுசாரம் இந்த சைரியத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு ஏற்பட்டது அது அப்படி இல்லை அது சூசகிரத்துக்கு ஏற்பட்டது சூசிக்கடாகிய மனதுக்கு ஏற்பட்டது மனமானது அங்கே இருக்கணும் உடம்பானது இங்கே இருக்கணும் ஆகவே எல்லோரும் ஈஸ்வரைய புத்திரங்கள் தான் எல்லோரும் பெரிய எழுத்து பிள்ளைகள் தான் முருகர் மட்டும் பிள்ளார் மட்டும் அவள் புத்திரம் இல்லை நான் புத்திர்தான் ஆனாலும் நான் ஒத்துக்கிறதில்லை அதனால் ஒதுக்கிறாள் அவ ஒத்துக்கிட்டாங்க பகிர்ந்து வச்சுக்கிட்டார் அவ்வளோதான் அது ஒத்துக்கிறது எந்த காலமோ அந்த காலம்தான் அப்படிங்கிறது சோமம் பண்ணுறாங்க இல்லை அது கொடி ஏற்றி உஷம் பண்ணும்போது அங்கே தான் கொடியேற்றுவாங்க அப்படி கொடியேற்றுறதுக்கு ஒரு சாதனை வேணும்ல அடையாளம் உச்சவத்துக்கு அடையாளத்துக்கு அமைக்கிறது அதெல்லாம் ஒரு துண்ணி ஏற்றுவாங்க அதில் நந்தி எல்லாம் எழுதி மேலே ஏற்றிக்கொண்டு பபத்தினார் போடி போட்ட பிய தவத்தினார் பலிகோடு பர் தம்மை அங்கு இதை பரிணி மூலமும் விளக்க உரையும் எட்டாவது இப்போது பலிபீடம் பலிபூடம்ங்கிறது பிரம்மஸ்வரூபந்தான் அந்த பிரம்மஸ்வரூபத்தில் கோயிலில் இப்போது உலக நிலையில் உள்ள கோயில்கள்லாம் உணவு பலியினால உணவு வந்து அர்த்தம் சாப்பாடு உணவு அதில் வைக்கிறாங்க இந்த பலிபடத்தில் வைக்கிற முறையே இந்த அத்தியாசம் சொல்கிறார் அதாவது முன் பாட்டில் கோழிக்கணக்கான அண்டங்கள் ஓர் கவலை அன்னமாக இருப்பது பலிபடமாகும் கோழிக்கணக்கான அண்டங்கள் எல்லாம் அந்த பலிபடத்தில் வைக்கும்படியாக இருக்கிற அவ்வளோ பெரிய பலிபடம் ஆகுது அது பிரம்மசுரோம் அர்த்தம் பிரமசரத்தில் எல்லா அண்டங்களும் தோட்டிக்கொண்டிருக்கு இப்போ ரெண்டாவது பாட்டில் அவதார் அருகை பிறப்பு ஒழிக்க வழிபாடு தவத்தினர் பலியிழுவது தன்னை எனல் அதன் பொருள் பபத்தினார் வழிபட பாவத்திற்கும் பிறப்பிற்கும் பயந்தவர்கள் அவை அழியும் பொருட்டு பராவிய தவத்தினார் மனோவாக்கு காயங்களால் இரவியை போற்றும் தவம் உடையவர்கள் பலிகொடுப்பர் தம்மையே பலியிழுவது நான் என்கின்ற ஆங்காரத்தையேயாம் இந்த பலியை தான் கொடுக்கணும் உணவாக கொடுக்கணும் பகவானுக்கு ஜீவர்கள் கொடுக்கறது ஆங்காரத்தை தான் அந்த ஆங்காரத்தை கொடுத்தா அவரை ஏற்றுக்கொண்டு மகத்தான பேராணத்தை கொடுக்குறார் நம்ம ஆங்காரத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம் யாரும் பேராண்தான் கொடுக்கறதுமில்லதான் சொல்லவில்லை வாய்ட்டத்தில் மருந்து இருப்பது தனையறிய நெறியிலே மனத்தால் திருந்துகியிருப்பது கருமத்தில் அழுந்திலா செய்கை பொருந்தொகி இருப்பது தீய வேறு அல்ல வேறு உணர்ச்சி அருந்தூகி இருப்பது நான் என்பது ஆக்குகிறப்பதுவே அருந்துகியிருப்பது நான் என்பது ஆக்குவிப்பதுவே நான் கர்த்தா பக்தான் சொல்லுவதற்கு அதைத்தான் சாப்பிடணுங்கிறார் அதான் சாப்பிடுவேன் சாப்பிட வேண்டிய விஷயம் அதுதான் அரிசுவை உணவு உணவெல்லாம் இங்கே சாப்பாடாக கொள்ளலை வேதத்தில் ஆங்காரத்தை சாப்பிடணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நாசப்படணும் அர்த்தம் ஆகங்காரத்தை ஒழிச்சு கட்டணும் அதுதான் இங்கே செய்யத்தக்கது அதுதான் பனி அதான் உணவு இது யார்கிட்ட கொடுக்கறது பகவானு கொடுத்துடணும் அதுதான் கேட்குறாரு அப்படி ஆகங்காரத்தை எங்கிட்ட கொடுத்துடும் நான் மகத்தான சுகத்தை கொடுக்குறேன்னுங்கிறார் அதெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு சுகமும் கொடுக்கணுங்குறோம் இதான் வழக்காடு மன்றம் நம்ம கிட்டே இருக்குது நாளைக்கு வழக்காடு பண்ணுறே இருக்கு இல்லை இங்கேயே நம்மகிட்ட தான் இருக்கு நான் போ கேட்குறோம் ஏன்னா சுகம் வேண்டும் மாறாவது சுகம் வேணும்ங்குறான் நான் கொடுக்க தயாராக இருக்கேன்ப்பா உள்ள ஆங்காரத்தை எனக்கு கொடுன்னாக்க ஆங்காரத்தை கொடுக்க மாட்டேன் சுகமும் கொடுக்கணுங்கிறேன் இந்த வழக்கு எங்கே போய் தீர்வு சொல்லுங்க எங்கே தீர்வு பண்ணுறது பண்ணுறது பண்ணு இதுக்கு ஆயிரம் ரூபா நான் என்கின்ற அங்காரத்தையாம் அதான் வா சொல்கிறார் அருந்துகிருப்பது நான் என்பது ஆக்குகிருப்பதுவே சாப்பிட்றது நாசம் செய்யக்கூடிய இது நான் பெரியவன் நான் கர்த்தா நான் போக்தா என்று சொல்லக்கூடிய தர்ப்பம் தன்னை தன்னை மெச்சலில் டம்பம் தர்ப்பம் டம்பம் அகங்காரம் மூணும் சேர்ந்து எல்லாம் ஒன்று தான் இந்த மூணையும் கொடுத்துட்டோம்னா அவர் சர்றதுக்குன்னு பரமானதா பிராப்தியாக கொடுக்குறார் அதே வேலை அவர் கேட்குற வேலை இதுதான் வேறு பா காற்று பண்ணும் கேட்குறது இல்லை அவர் வேணாங்கிறார் நாம் சோழன் இதெல்லாம் கொடுக்குறாங்கிறோம் அப்புறம் நைவேத்தியம் சக்கர பொங்கல் ஜிலேபி லண்டுகள்லாம் கொடுக்குறாங்கிறோம் இதெல்லாம் வேணாங்கிறார் எனக்கு கொடுக்க வேண்டியது மூணு தான் டம்பம் தர்ப்பம் ஆங்கார் மூணு கொடுத்துருக்கு நான் உங்களுக்கு வருமானதாக பராத வேண்டுத்தர அதுதான் முடியாது அது கொடுக்க முடியாதுங்கிறோம் அவனும் கொடுக்க முடியாங்கிறார் இந்த வழக்கு எங்க தேரப்போகுது தமதுரு விரைவழி உறுதலி நிதனிகர் தருவது முரு பொருளில மெது தகவில தமுது ஈரணி நோமி தமுது செய்வது கள நினவழி தொழுதிடு பலிபல பலவேன் அவதாரியை தேவரீர் பரமேஸ்வர வடிவம் அதலின் தாங்கள் செய்த கைமாருக்கு பதில் செய்திடம் எங்கள் உடல் பொருள் ஆவியை கைமாறாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென பணிந்து தரும் பலி பல எனர் ஈஸ்வருக்கு தத்துவானம் கொடுத்த பிறகு அவர் கைமார் என்ன செய்கிறது என்று சொன்னால் உடல் பொருள் ஆவிதான் கொடுக்கணும் வேறு கிடையாது என்று சொல்கிறார் அது இந்த பொருள் சொல்றேன் பொருள் தமது ஒரு இறை வடிவு உறுதலின் தேவதருடைய திருமேனி பரமேஸ்வருடையதாய் இருத்தலின் இதம் நிகர் தருவது ஒரு பொருள் இளம் தாம் செய்த நன்றிக்குச் சமமாக கொடுப்பதற்கு ஓர் வஸ்துவும் எமது இடாது எந்த பிரம்மஸ்வரூபம் அறிந்திருக்கார குருநாதர் அதை சிஷ்யரும் அடியும்படியாக செஞ்சிட்டார் அப்படி செஞ்ச பிறகு இருக்கிற ஒரு வசதி தானே அவர் எந்த வசதி கொடுக்கறது கொடுக்கறது ஒன்றும் இல்லையே என்ற ஒரு பிரச்சனை உண்டாதுங்க அதனால தான் எமதிடம் இழது இல்லைன்னு சொல்கிறேன் சரி அது போனால் போட்டோம் உலக வழக்குக்காக எதாவது சொல்லாமுன்னு சொன்னால் இது தகவ இழது இம்முறை தகுதி வற்றதா சொல்றீங்களா வேறு முறை ஆராய்ச்சி பண்ண போது எமது உயிர் எனினும் இது அமது செய்வது கடன் என எங்கள் உடல் பொருள் ஆவியை அற்பமெனினும் தாங்கள் எடுத்துக்கொள்வது முறையென்று முறையென்று அடி தொழுதிடும் பலி பல பலவே திருவடியை வாழ்த்தி வணங்கி தரும் பலி பொருள்கள் பற்பளவாம் என இப்போது உங்களுக்கு நாங்கள் கைமாறு கொடுக்கணும்னு செய்யணுமெல்லாம் நீங்கள் கொடுத்த அந்த உயர்வு மகத்தானது தன்னையே கொடுத்த தலைவல்ல நீங்கள் எந்த பிரபு சுரூபத்தை நீங்கள் அறிஞ்சீங்களோ அதெல்லாம் நாங்கள் அடிப்படை செய்து அது ஈடாக தான் கொடுக்க முடியுமா முடியாது இப்படி என்ன கொடுக்க வேண்டியிருக்கு உடல் பொருளாக தான் அது கூட சரணைடு அன்றைக்கு கொடுத்ததாக அர்த்தம் இருந்தாலும் அது தான் வேறு இல்லை இந்த இழிவானதுதான் கொடுக்க வேண்டியிருக்கு அதுதான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படி கொடுக்கக்கூடிய பலிகள் அநியகம் இருக்கின்றன என்று இந்த பாட்டில் இறைவனுக்கு அதாவது குருநாதருக்கு செய்யக்கூடிய கைமாறு செய்வது ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம் அவருக்கு சரியான கைமாறு செய்ய யாரால் முடியாது உலக விஷயங்களில் பெற்றுக்கொண்டு கைமாறு செய்ய முடியும் அதெல்லாம் விவகார இது பரமாரி திசையில் எங்கும் ஒரு வரம்பூர் தேவையில் ரெண்டாவது வசதி இல்லை இப்போ ரெண்டாவது வசதி எந்த வசதி கொண்டு கொடுக்கறது ஒன்றும் கொடுக்கறது இல்லை அப்படிதான் கொடுக்கணுமான்னாலும் இவர் பொய்பொருள் பொய்பொருளை போய் சன்மானமாக கொடுக்க முடியுமா கிழிஞ்சல் வெளியே கொண்டு போய் எடுத்து ஒன்றாதருக்கு சன்மானம் கொடுக்க முடியுமா கால கொண்டு போய் இந்த சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது என்ன செய்யணும் ஒரு உபச்சாரம் இதை தவறு செய்ய முடியும் அதனால் இப்படி பல பல செய்யலாம் ஒன்றும் கிடையாது என்று இங்கே இந்த பரப்பிரவமாகிய பிரம்மஞானம் ஞானிகள் அவர்களுக்கு பலி கொடுக்கறதுன்னு சொன்னால் உபசாரம் தான் செய்யணும் வேறு கிடையாது உளையன உளலு ஏறும்பிணு உலகது தனியின முறை செய்ய பொருள் அடையவும் அமிர்து செய்தன இனி அமிர்திசெய் வதுமேலா தேனமொழி அவைஅருகை உடல் முதலவாக உலகில் உள்ள அனைத்தையும் எடுத்துக்கொண்டன இனி பலிப்பொருள் ஒன்றுமில்லை என்று ஓசை பழவாம் என பொருள் உடல் உயிர் உறும் வினை தேகம் சிதாபாசன் இவற்றில் பொருந்திய கர்மம் உளம் உணர்வு உலகு புத்தி அதன் ஞானம் ஜகத்து அழுதனில் இனம் உரை செய்ய ஒரு பொருள் உடையென அடையவும் அதில் உலதாக இன்னமும் சொல்லும்படியாய் பஸ்துக்களான எல்லாவற்றையும் அமிர்து செய்தனை புசித்து விட்டனே இனி அமிர்த செய்வதும் எனது இனிமேல் புசிப்பதற்கு யாதொன்றும் இல்லையா எனும் ஒலியவை பல பளவு என்கின்ற சப்தங்களானவை பற்பளவாக காணப்படுவதாகவும் அதாவது குருநாதர் திசை இடத்தில் உள்ள எல்லாம் வாங்கிட்டார் என்ன வாங்கிட்டார் தேகம் சிதாபாசன் இது பொறிந்த கர்மங்கள் புத்தி அதன் ஞானம் அதன் ஜகத்து அதில் உள்ளதாக இன்னமும் சொல்லும்படியாக இருக்கின்ற வசக்களை எல்லாவற்றையும் உறுதி விட்டன எல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படியே என்ன அர்த்தம் சிஷனாக சேர்ந்த அன்று எல்லா தத்தம் மன்னர்களும் அர்த்தம் சருபொருளாகி கொடுத்தாச்சு எனது என்று ஒன்றுமே கிடையாது யார் எனதுங்கிறதெல்லாம் கொடுத்தா தான் ஞானம் வரும் அப்படிலாம் கொடுத்த பிறகு இப்போ நான் ரெண்டாம் முறை கொடுக்கறது என்ன என்ன இருக்குது ஒற்றுமை இல்லை சசிகலமோ சொல்கிறார் ஆவியே அடியேன் கைமாறு செய்வது என்னெனில் பாவியேன் அதுதான் உன்னுடையதான் பண்ணேன்னா நான் அந்த அன்னைக்கே உடல் உள்ள தத்தம் பண்ணிட்டேன் அது தத்தம் பண்ணலாமல் அது உரிமை இல்லையே நான் என்ன தத்தம் பண்ணுறது என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான் எங்க பார்த்தாலும் இருக்குது எல்லா சிச இடத்துலையும் இதாக இருக்க அவளுடைய வேறு கிடையாது ஆகவே இந்த பெரிய பலிபிடம் பிரம்மஸ்வரூபம் ஆகிய பலிபிடத்தில் எல்லா ஜீவர்களும் ஆங்காரத்தையும் பல்கிட வேண்டும் குள்நாதருக்கு குள்நாத பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்துக்கு கைமாறு செய்கிறதுக்கு பலியில் கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு அப்படி கொடுக்கறதாக இருந்தாலும் அல்பமான பொருள் இது அவருடைய மகத்தான பிரம்மஞானத்துக்கு இதெல்லாம் ஈடாகாது இருந்தாலும் அதை கொடுக்கலாம் அதோடு கொடுக்க உரிமை கிடையாது உபசாரத்து கொடுக்கலாம் என் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் சொல்லத்தான் முடியும் ஒழிய வாஸ்தமாக சரியான கைமாறு செய்ய முடியாது என்பதை சொல்லி முடிகிறார் மொறு விதைய கமல முறை வான் என்றும் வாழ்வதொரு படமும் யாம் இங்கு நாடளவில் அளவளவில் ஓரண்டமாகும் அதில் உலகனையின் அளவு இனி யார் கண்டு கூறுவரே ஒன்பதாவது ஆலமரம் இந்த பரணி இலக்கணப்படிக்கு அது உட்சோலையில் ஆலமரத்து சொல்லி கோயில் சொல்லியாச்சு அதில் உள்ள சொல்லியாச்சு அந்த ஆலமர நலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை சொல்லணும் அதை போய் சொல்கிறார் அவதாரிகை தன்னை நினைப்பவர்கள் விருதய மலரை இடமாக கொண்ட தேவி வீட்டில் இருக்கும் அந்த வட விருட்சம் எப்படி யார் நிறுவ சமாதியில் அந்த பிரம்மஸ்வரூபத்தை வளர்க்கிறார்களோ அந்த பிரம்மஸ்வரூபம் தான் எங்கள் சொல்லப்படும் அந்த தேவியானவள் பரிச்சனம் அல்ல அபரிச்சின்னம் அது இங்கே ஆலமரமாக சொல்லப்படுகிறது அந்த ஆலமரத்தை பற்றி இங்கே விமர்சனம் பண்ணப்படுகிறது அது எப்படி இருக்குது அந்த விருட்சம் அதன் அளவு நோக்கும்போது ஓர் வித்தியின் அளவு ஓர் அண்டம் எனவாம் எனலாம் அதன் முழு பழத்தின் அளவை ஆறு கூறுவார் முழு பழத்தின் அளவு யார் சொல்ல முடியும் ஒரு பழத்தில் ஆலமரத்துடைய பழம் இருக்கு அதே சின்ன பழம்தான் சின்ன படத்தில் ஒரு வித்து அண்டம் அப்படி இருக்கும்போது எத்தனை வித்து இருக்கும் சுற்றாங்க இருக்கு அதில் அவ்வளோ எத்தனை அண்டங்கள் இருக்கும் அதில் பழைய அளவு எப்படி சொல்ல முடியும் என்பது இங்கே சொன்னார் அதன்பொருள் மறு இதய கமலம் என்றும் பொருந்தும் இதய தாமரையில் எப்போது வீட்டிருப்போரான தேவி வாழ்வது ஓர் வடமுள்ளது வாழ்வதான ஓர் ஆலவருச்சம் உள்ளது அதன் அளவை யாம் இங்கு நாடு அளவில் அதனது எல்லையை நாம் இவ்விடத்தில் ஆராயும் ஒரு விதையின் அளவு அளவு ஓர் அண்டம் ஆகும் ஓர் வித்தின் எல்லை அளவற்றில் இருக்கும் ஓர் அண்டம் என கூறப்படும் ஒரு வித்து ஒரு அண்டம் அண்ணத்து கலக்கன்னு பின்னால் சொல்ற அதில் உலக கனியின் அளவை இனி யார் கண்டு கூறுவரே அதனிடத்தில் நீ போட்டுக்கணும் பழத்தினது மொழி வடிவத்தின் எல்லை வேறு ஆர் அறிந்து உள்ள ஒரு வித்தே ஒரு அண்டம் அப்புறம் படத்தில் ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கிற அளவு அதெல்லாம் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற அவ்வளோ யாபமானது அர்த்தம் அயனை உலகடைய வருமோ ஓர் உந்தி மா மலரில் அருளி அறிவாரி அறி அருளி அறிவரிய பொறையோ கொன்று மாறு கொள் சயனமென மொழிவதொரு தாள்கொம்பின் மேவு சிறு தளிரினொரு தலையின் உணி ஏதென்பர் சாகியே அவதாரிகை உலகத்தையும் பிரம்மாவையும் உந்தியில் தோற்றுவித்த திருமால் அதில் ஓர் தளிர் நுனியில் இருப்பார் எனில் மரக்கிளைகளை கூறுவதற்கு கூறுவது அரிதியனல் இப்போது படத்தை போய் சொல்லியாச்சு கிளைகளை போய் சொல்ல இலை கிளை தளிர் இதெல்லாம் அதை சொல்லும்போது இதன் பொருள் அயனை உலகு அடைய வரும் ஓர் உந்தி பிரம்மாவும் உலகங்கள் யாவும் உண்டாகும் ஒப்பற்ற திருவுந்தி கமலத்தில் உண்டாகி அரிதற்கு அரிய யோக நெதிரையுட்டிருக்கும் மகாவிஷ்ணு நெதிரை கொண்டிருக்கும் சயனம் என மொழிவது இடமென்று கூறுவது ஒரு தாழ் கொம்பின் மேவு சிறு தளிரின் கிளையில் பொருந்திய சிறு கண்ணுள்ள ஒரு தலையின் நுனி சாகையை ஏதென்பர் ஒரு தலையினது நுனியாம் அதன் கிளைகளை எத்தகதி என்ன சொல்ல முடியும் என்பதுதான் அதாவது பிரம்மதேவன் திருமால் உந்தி கவனத்திலிருந்து குதித்தாகவும் அவர் இந்த அன்னங்களை சொல்லி தான் சொல்லப்படுவது அப்படி திருமாலும் அந்த பிரம்மதேவனும் அந்த ஆலவரி சத்தின் ஒரு தளிர்தான் இருந்து இருக்கிறார்கள் அவ்வளோதான் அவங்களுடைய இடம் அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஒரு தளிர் இடமாக இருக்குமே ஆனால் அந்த தளிர்கள் அநேக உடைய கிளை இலைகளுடைய அந்த கிளைக்கு எவ்வளோ பெருசு இருக்கும் அது கிளைகளுடைய அளவு சொல்ல முடியுமா என்பது இந்த பாடலை சொன்னார் படத்தை சொல்லியாச்சு இப்போ கிளைகளை சொன்னார் சரியும் வகை அரிய தனவேதங்களோது பொருள் தெரிய விறகு ஒருவர் அன்பினால் அறநோடு அறியும் வகை அகில உலகாய் வந்து கூடியதும் அதனில் விழு சிறியதொரு வீழ்கின்ற நிழலே இப்போது இந்த பழம் அப்புறமேல தளிர் இப்போ விழுது விழுது போய் சொல்கிறேன் இவ்வாலின் சிறு விழுதின் நிழலில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்க சனகாதிகள் வேதார்த்தம் அறிந்தனர் என விழுது தட்சிணாமூர்த்தி அந்த விழுதிலிருந்து உபதேசம் பண்ணதாக சொல்கிறார் வேதங்கள் செரியும் வகை அறியது என வேத வேதாந்தங்களில் பூர்வபட்சி சித்தாந்தங்களும் அதிகாரிகளும் பலவகையாய் இருத்தலால் அறிவதற்கு அரிது என்பதாம் என்பதால் ஒரு பொருள் தெரிய விறகு ஒருவர் அறியாது பிரதிபாதிக்கும் அர்த்தங்களை தெரிந்து கொள்ளும் உபாயம் ஒருவரும் அறியாதவர்களாய் அன்பினால் அறன் அறியும் வகை கிருபையினால் தட்சிணாமூர்த்தி மூர்த்தமாய் தெரிந்து கொள்ளும் உபாயமாய் அகில உலகாய் வந்து கூடியதும் அதனில் வீடு சர்வலோகத்தவர்களும் வந்து கூடியிருந்தது அவ்வாழ வருச்சத்தில் விட்டிருக்கும் சிறியது ஓர் விழுகின்ற நிழல் நிழலில் ஓர் விழுதினது நிழலாகும் இந்த விடுது ஒரு சிறு விருது விடுதின் நிழலில்தான் தட்சிணாமூர்த்தி அறிந்து கொண்டு சனக சனந்தன சனாதன சனத்துக்குமானு சொல்லக்கூடிய நாலுக்கு உதயம் செய்தால் சொல்லப்படும் அப்படிப்பட்ட அந்த விழுதானது எத்தனைய அன்னங்களை கா சொல்லக்கூடிய பெரிய விழுது அத்தகைய விழுதில் இருக்கின்ற வாதம் பண்ணக்கூடியவர்கள் பூர்வபூச்சி சித்தாந்தம் என ரெண்டு பிரிவுகளும் இருந்து வாதம் பண்ணி அது ரெண்டும் முடிவாக இல்லாதனால தான் காட்டி ஞானத்தை கொடுத்தாலும் சொல்லப்படுது அத்தகைய விழுதா விழுதுநது நிழலாகும் இந்த மரத்தில் உள்ளது ஆகவே இப்போ விழுதுபோச்ச சொல்லியாச்சு அடுத்தது பிரம்மாண்டத்தின் அளவு குரல் என்ன சொல்ல அடுத்த அடுத்த இறையும் எழு கடலும் வளையா நின்ற வேள் புதியும் எழுமலையும் உலகுபதினாலும் தனூடுருவும் வரையும் மிகு மறையும் மிரு சுழரடைய ஓர் அண்டமாகும் இது வடவிதையின் அளவு மிளதால் எண்கோளோ தூதே அவதாரிகள் பிரம்மாண்டத்தின் அளவு இது அவதாரிகள் லட்சணம் என்றுதாக இருக்கணும் இதன் பொருள் இறையும் எடுகடலும் சப்திக்கும் ஏழு சமுத்திரங்களும் வளையா நின்ற புவியும் அவ்வேழு சமுத்திரங்களால் சூழ்ந்திருக்கின்ற ஏழு தீவுகளும் எழுமலையும் உயர்ந்திருக்கும் அஷ்ட குலாசலங்களும் உலகு பதினாலும் பதினான்கு லோகங்களும் ஊடுருவம் வரையும் மத்தியில் புகுந்திருக்கும் மகா மேருகிரியும் இரு சுடர் அடைய ஓர் அண்டம் ஆகும் சூரிய சந்திரர் இவை யாவும் சேர்ந்து ஓர் இது வடவிதையின் இவ்வண்டம் ஆலம்பித்தின் அளவும் இல்லது பரிமாணம் கூட இல்லை என்றால் ஆள் எண் ஓதுவது அத் தேவிவாழ் நாம் எவ்விதம் கூறலாம் ஏழு சமுத்திரங்கள் அப்புறம் ஏழு சமூகத்தில் சூழ்ந்திருக்கின்ற ஏழு உலகங்கள் பதினாலு லோகங்கள் அதில் மலைகள் எல்லாத்தையும் மத்தியில் மகா மேருன்னு ஒரு மலை இருக்குது அது எல்லாம் கோக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் விளக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அண்டம்னு பேர் மூல வேணும் ஒரு அண்டத்துக்கு அண்டம் ஓர் அண்டம் இந்த வடவிதை இருக்க அதாவது ஆழ வருஷத்தின் விதை அந்த விதையின் அளவு பரிமாணம் கூட இல்லை அந்த விதை சின்னதாக இருக்குது பழம் இல்லை படத்துக்குள்ளே இருக்க விதை விதை அளவு கூட இல்லையா அது சிலதாக இருக்கு அதை கொண்டு சின்னது அப்போ ஆலமரத்தை பற்றி வர்ணிக்க முடியுமா அப்படின்னு ஆலமரத்தையும் பற்றி மெய்மன் சொல்கிறாருன்னா அப்புறம் என்ன ஆலமரம் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த அன்னம் ஒரு அண்ணத்துக்கு வண்ணனை இப்படி இந்த ஆலமரத்தினுடைய அண்டங்களில் ஒன்று ஒரு வெதையின் அளவு கூட இல்லை அப்புறம் பல அளவுக்கு எத்தனை அண்டங்கள் சேர்றது அப்புறம் மர அளவுக்கு எத்தனை அண்டங்கள் சேரது தொளிரளவு எத்தனை சேர்றது அதாவது சேர்ந்து கணக்கு பார்த்தோம்னா கணக்கு சேர அப்படிப்பட்ட இதை தேய் வாழுகிறது அண்ணா பிரம்மஸ்வரமும் அர்த்தம் அடப்புறம் சுருபத்தனுடைய யாபத்தன்மையை அழுட்டி சொல்ல முடியாது என்பது அர்த்தம் நெறிய முயலகண் முதுகு நகன் பண மகுடம் முரிய நடமாடும் ஜடாதரனும் அறியும் அலறவனும் அதிலே நின்று ஊசல் ஊசல் விசை அணைய வரி விசை போய் அன்றி மீள் விளரே அயுத பயணி மூலமும் மரியுதானந்த விளக்க முறையும் அவங்களோட அதித்தியத்தில் ஆல் ஆலமரத்தை பற்றி சொல்கிறார் இங்கே ஆலமரம் பிரம்மஸ்வரூபத்தை பிரிக்கும் பிரம்மஸ்வரூபமும் அளவிலுக்கு அறியது எதனாலன்னு சொன்னால் அதனுடைய பழம் இருக்கே பழத்தில் எத்தனையோ விதைகள் அந்த ஒரு விதை இந்த அண்டமாக பிரம்மாண்டம் அந்த ஒரு அண்டத்தின் எல்லையே சொல்கிறார் சூரிய சந்திரர்கள் பூமி நட்சத்திரங்கள் இது இப்போ இதெல்லாம் பதினாலு இருப்படி பதினேழு லோகங்கள் ஏழு சமுத்திரங்கள் ஏழு மலைகள் வெறும் மேருமலை நடுவில் இவ்வளவோ சேர்ந்து ஒரு அண்டம் பேர் இப்படிப்பட்ட அண்டமானது அந்த பழம் இருக்கே பழத்தில் ஒரு வித்துக்கூட சமானம் இல்லையா அது கூட சொல்ல முடியாது சொன்னார் அப்போ அந்த பழத்தின் விசயின் எப்படி இருக்கும் என்று பழத்தை பற்றி சொன்னார் மகிமே அதன் பிறகு அவருடைய தளிர் அந்த தளிர் எப்படி இருக்குது ஒரு தளருடைய நிலையில் அந்த பார்க்கல பள்ளி கொண்டு இருக்கிறவர் பிரம்ம தேவனும் இருந்துக்கிட்டு இவ்வளோ தீட்டு அவர் ஒரு தளிர் இருக்காங்க அப்புறம் அந்த தளிரோடைய கிளைகள் இலைகள் எவ்வளோ இருக்கணும் ஒரு விருது விழுது இருக்கு அந்த விழுதானது ஒரு சிறிய விழுதில் தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு சனக்கு சனந்தனா சனத்துக்குமா இருக்கும் உத்தியாசம் ஒரு விழுது பக்கம்தான் இன்னும் இப்படி எத்தனையோ விழுதுகளில் தட்சணை எத்தனை தட்சாமூர்த்தி சொல்ல முடியாது அப்படின்னா அப்படி அந்த மரத்தினுடைய மகிமையை எப்படி சொல்கிறார் ரொம்ப அளவு சொல்லி முடித்தவர் இப்போது அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இருக்கின்றோம் ஆலமரத்தின் இப்போது ஊசல் முத்தொழில் உற்ற உற்றதும் மூர்த்திகள் தீகிரி போட்டிருக்கு போட்டுக்கொண்டு ஊசல் நின்றால் அல்லது தாம் நின்ற நின்றனர் எனன்பொருள் முயலகன் முதுகு நெறிய முயலகன் முதுகு நொறுங்கவும் நாகன் பனாமகுடம் நெருநறன முரிய பூமியை தாங்கும் ஆய்ச்சாடுனது ஆயிரம் சிலங்களுள் உள்ள கிரீடங்கள் எல்லாம் நெருநிறென்று ஒழியவும் நடம் ஆடும் ஜடாதனும் நடனமாடுகின்ற பொற்சடையரான சிவபெருமானும் அறியும் மாலவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் அதிலே நின்ற ஊசல் மிசை அணையவரின் அவ்விருச்சத்தில் உள்ள ஊஞ்சலின் மேல் ஏறி இருந்தால் அவர்கள் விசை போய் அன்றி மீள் விட அவர்களும் ஊசலாடும் வேகம் போனால் அல்லாமல் திரும்பி வரமாட்டார்கள் ஆகவே அவர்களும் ஊசலாடும் வேகம் போனால் அல்லால் திரு வரமாட்டாங்க அந்த ஓசலாடும் வேகம் இது இருக்கோ அது வரைக்கும் நிலைப்பு அப்புறம் அவங்களும் சுரூபத்தை ஒடுங்கிறாங்க முத்தோழில் நின்றவொடனே அவங்களுக்கு வேலை முடிஞ்சு போகுது மகா பிரளயத்தில் ஒரு காலத்தில் அவர்களோட வேலை இல்லை அப்புறம் பிரளைய ஆரம்பித்தாதான் உள் உள்ள உண்டாகுவார்கள் அது எந்த சொல்ல முடியாது புதுசு உற்பத்தி ஆவார்கள் அப்படி சொல்லப்படுதுனா ஆகவே இந்த பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அல்லமும் இந்த ஆலமரத்தை ஒப்பிட்டு பார்த்தா பழம் தளிர் ஒரு உழுது இதுக்கே இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு இந்த மரத்தினால் சொல்ல முடியுமா என்பதை மரத்தின் பிரம்மஸ்வரமாகிய அந்த மரமாடத்தினுடைய விஸ்தாரத்தை இப்படி சொல்லிவிட்டு வர்றார் உடையான் மாறன் மாற என்றால் அன்றிவிழர் மாறாத இவூசல் அதில் ஊசல் அல்லவோ அவதாரை அருட்குறவன் நீக்கினால் அல்லது நில்லாது ஆகும் பிறப்பிறப்பை பிறப்பாக ஊசல் என குரு இந்த பிறப்பிறப்பாகிய ஊசல் அதுவரை நிற்காது என்பதை இந்த பாட்டு சொல்வதாக சொல்லப்படுது இதன்பொருள் மாறாத அருள் உடையான் மாறு என்றால் அன்றி இவரிடத்தில் ஆறாத திருவருள் உடையவன் வேகத்தை நீக்கினால் அல்லாமல் விசை ஆறாத நீக்கினால் அல்லாமல் அந்த அந்த போட்டு முன்னாலே போட்டாச்சு அவ்வேகமானது அவ் ஊசல் அதில் ஊசல் அல்லவோ முத்தொழில்களிலே அவள் ஆலமரத்தில் உள்ள ஊஞ்சல் அல்லவோ அதனால குருநாதர் அணுக்கிறகம் வந்தால் தான் பிறப்பு இறப்பாகிய ஊசல்னால் ஊஞ்சல் அந்த மரக்கிளைகளில் கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடுவாங்க கிராமங்களில் பார்க்கலாம் ஆலமரம் புளிய கட்டி ஆடுவாங்க அந்த அதை அதில் ஊஞ்சிக்கிட்டு இருக்கிற ஊசல் பண்ணுறவங்க மும்மூர்த்திகள் அவர் ஊசல் கட்டுப்பட்டதான் இந்த அன்னங்கள் அவங்க ஊசல் நின்றால் தான் இந்த பிறப்பிறப்பாகிய ஊசல் நிற்கும் அவர்கள் எப்போ நிற்கிறது பிறக்காலத்தில் நிற்பாங்க அப்புறம் மீண்டும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது போக்கணும்னு சொன்னால் அந்த குருநாத அனுகிரகம் வேணும் அனுகிரகம் இருந்தாக்க அந்த பிறப்பிறப்பை தடுத்துக்கலாம் இது பிரவே பிரளைய காலத்தில் கூட தடுக்க முடியாது பிறகு எப்போ தடுக்கலாம் தனிப்பட்ட முறையில் தான் தடுக்க முடியும் இது வேஸ்ட் தனித்தனியாக தடுத்துக்கலாமல்லையா சமஷ்டியில் பிரளைய காலத்து கூட தடுக்க முடியலை ம் குரு அனுக்கிரகத்தினால இது நீக்கலாமல்லையே இல்லை வேறு எந்த நீக்க முடியாது என்பது இதற்கு ஒரு உபாயம் சொல்லி இந்த பாட்டும் ஏ நோக்கி வீடோட்டி விருதி செய்ய கவரோட்டி கீழ்நோக்கி கிளையோட்டி கிளறவர் வடையை வடம் இதுவே அவர்கே விருட்சத்தின் மூலம் பரமாத்மா என்றும் காரியம் உலகம் என்றும் கோல் விருட்சத்தின் மூலம் மூலம்னா வேர்கள் வேர்கள் தான் பரமாத்மா என்றும் காரியம் உலகம் விருச்சத்தினுடைய வெளியில் மரம் இருக்க அது உலகம் என்றும் உள்ளே அடியில் இருக்கின்ற வேர்கள் பரமாத்மா என்றும் சொல்லக்கூடாது இது ஒரு விதம் மேல் நோக்கி வீழ் ஓட்டி மேன்முகமாக விழுதுகளை செல்லும் பணி செய்தும் இந்த மரங்களில் மேலே கீழே விழுது வரும் இது கீழே மேல் போகமாக இருக்கும் விருதிசையே கவடு ஓட்டி விரிந்த பத்து திசைகளே கொம்புகளாய் செல்லவும் கீழ் நோக்கி கிளை ஓட்டி கிளைகள் செல்லவும் கிளற வளர் வடம் எதுவே உயர்ந்து வறந்திருக்கின்ற ஆலவிருட்சமாம் இது ஒரு விதமான ஆலவிருச்சம் அதாவது கீழ் நோக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் கீழான கர்மகாண்ட பகுதிலும் அர்த்தம் அப்புறம் மேல் நோக்கி இருக்குதுன்னு சொன்னால் மேலான ஞானகாண்ட பகுதிகளும் அர்த்தம் அதிஷ்டானமே இங்கே மூலம்னு சொல்வது மூலம்னா விதை வேர் வேர் என்ன அதிஷ்டானந்தான் அதிஷ்டானந்தான் இங்கே பிரம்ம சொல்வது ஆக நாமரூப பிரபஞ்சம் இந்த மரமாக தோற்றம் இருக்குது அதற்கு ஆதாரமாக இருக்கிறது வேறு என்று சொல்லக்கூடியதா அதிட்டாள பிரம்மம் அது பிரம்மத்துலத்தில் தோற்றம் இப்படி இருக்கிறது என்பது இந்த ஒரு திஷ்டாந்தம் மூலமாக காட்டுறது இப்படி திஷ்டாந்தங்கள் எத்தனை விதமாக காட்டார் அதில் இது ஒன்றும் ஆகவே வேர் மேலது தலைக்கு உள்ளது வீவில்லது தேர்மேவிய விலைமேவியது யாவம் பொருளினால் ஆர்மேவிய அஸ்வத்தம தினவி வேர் மேலே அது பெருமாயிசை பிளவி பெருமரமே என்று பௌத் கீதை ஒரு பாட்டுவார் பஞ்சாமூத்தார் அப்படி வேர் மேலே தலை கீழே தான் வேர் மேலே இருக்க அந்த மரத்துக்கு ஆமாம் அந்த மேலே கிளையில் அதை கீழே தொங்குதான் அப்படிப்பட்டதான் அப்படி என்ன அர்த்தம் மேலான பிரம்மசர்வம் மேலே இருக்குது கீழான கர்மகாண்ட பகுதியெலாம் அங்கே தொங்கிட்டு இருக்குதுன்னு பவன் கேதியில் எப்படி சொல்கிறது வேர்மே இல்லது தலைக்கு இல்லது வீவில் இல்லது வேத தேர்மேவிய விலைமேவியது யாவும் போறினால் ஆர்மேவிய அசுத்தம் அஸ்வத்தமது எனது பேர்மேயது பெருமாயிசை பெருமரமே என்னது மாயை மாயினுடைய நிலை அப்படி இருக்கு என்று மரமாக நிற்கிற அஸ்வத்தம் அச்சும நிலையில்லாத அர்த்தம் நிலையில்லாத மரம் இது பிரபஞ்ச நிலை இல்லாதது நிலை இல்லையான்னு சொல்கிறீங்களே நிலையாக தான் இருக்குது நேற்று பார்த்த வீடு வாசல் அப்படி தான் இருக்குது என்றெல்லாம் வாதம் பண்ணலாம் நேற்று பார்த்த வீடு வாசல் அப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது கிடையாது இது பிரவாகநாதன் பேர் பிரவாகநாதன்னால் சில வேகமாக ஆனால் பிரவாகம் பிரவாகன தண்ணி நடுவில் இருக்கிற தண்ணி வேகமாக போகும் ஓரத்தறி பாருங்கள் மேலே தான் போகும் ஓரத்தறி அவ எல்லாம் ஒரே ஆறு தான் ஓரங்கள் வர வர வர வேகம் குறஞ்சிடும் நடுவில் இருக்கிற தண்ணி வேகமாக போகும் அப்படி போல் பரிணாம யோகத்தோடைய இதெல்லாம் வெகு வேகமாக பரிணாம யோகியத்தையோடைய சிலது இருக்குது மிக நிதானமாக பரிணாமடைகிறது இருக்குது இந்த வீடு இந்த பொருள்கள்லாம் நிதானமாக பரிணாம அடைகிறது அதனால தான் நேற்று அப்படி தானே இருக்குது அப்படிங்க இல்லை உடம்பு இருக்குது இது நிதானமாக தான் பரிணாம அடையுது பால் இன்னைக்கு வாங்கி வைங்க நாளைக்கு எட்டு போதா இல்லையா அப்புறம் மோர் கொஞ்சம் ஊற்றி வைத்தா தயிர் ஆகுது கெட்டு போகுதா இல்லையா அப்புறம் தயிர் மறுநாள்கள் புளிச்சு போய் கீழே ஊற்ற வேண்டி விதா இல்லையா மரதான் இல்லையா ஒரு செடி விதை போடுறீங்க விதை இருந்துக்கு மேலே அப்புறம் மேலே செடி அப்புறம் பழங்காயெல்லாம் பா மாறிக்கிட்டு இல்லையா இதெல்லாம் சீக்கிரம் பரிணாம அடைகிறது சில நாலு படம் பரிணாம அடைகிறது ரெண்டு விதத்தில் நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்து அப்படியே இருக்குது அப்படியே இருக்கணும் அப்படியே கிடையாது உடம்பும் கிடையாது சுட்டுப்புற சூழ்நிலை வீடு வாசலும் அப்படியே இருக்குறது இல்லை பிறகு என்ன இருக்குது அறியாமை தான் அப்படியே இருக்குது இது அறியாமையா சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கு அப்படியே இருக்கணும் அது ஆத்திய வெள்ளாத்தே நான் பார்த்துக்கணும் இது பிரவாக பிரவாகம்னா ஆற்று வெள்ளம் போல் அனாதிகாலத்தில் விட்டு போய்கிட்டே இருக்குது இது நிலையில் பார்த்தி போய்ட்டு இருக்கிற மாதிரி சரீராதிகள்லாம் நீங்கிக்கிட்டே இருக்கு சரீரம் காலையில் தெம்பாக இருக்குது சரி அதுக்கு ஒரு ஆகாரம் பொருத்தமாக கொடுக்கலன்னு சொல்லுங்க பாருங்கள் மத்திய அதில் அசந்து போகுது உடம்பு இருக்குது தெம்பு குறைஞ்சி போகுது ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாமல் இருங்க படுக்கு போட்டுணும் அப்படி காரணம் என்ன பரிணாம அடையுது குறஞ்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் ஆகாரம் கொடுங்க தெம்பு வந்துடுது அது பரிணாம அடைச்சிருச்சு ஆகவே இதெல்லாம் விசாரத்தினால் தெரிஞ்சுக்கிறதோடைய சூழத்தில் பார்த்தா எங்கள் வீடு பத்து வருஷம் அப்படியே தான் இருக்குது நானும் இருபது வருஷம் அப்படியே தானே இருக்கேன் அப்படி அப்படி கேட்கலையே சென்னை சென்னையாக மாறிட்டுருக்கு வேக பரிணாமம் புனிதான பரிணாமல்லாம் வித்தியாசம் ஆகவே எல்லாமே கெட்டுக்கிட்டு தான் வருதோடைய கெடாமல் இருப்பது ஆத்மா ஒன்று அந்த நிச்சயம் இருந்தால் தான் ஞான மார்க்கத்துக்கு உள்ள பக்குமன் அர்த்தம்ன்த்த மரமானது அதோமுகமாய் கிளைகள் செல்லவும் உயர்ந்து வளர்ந்து இருக்கின்ற ஆழ உருச்சமாம் அப்படிப்பட்ட விருட்சம் என்பது ஆசை எனும் தலையிட்டு அமையாமல் பறந்து இப்பறந்து பாசம் விட பரவாத பறவை அதில் பறவைகள் காமிய கர்மத்தை செய்து அப்பலனை புசிக்கும் ஜீவர்களே ஆம் மரத்தில் உள்ள பட்சிகளாகும் எனல் அந்த பட்சிகள் யாரு கண்டு விளக்கிறாரதில்லை ஆசையெனும் தலையிட்டே அசை அமையாமல் இச்சை என்கின்ற கால் விலங்கை போட்டு ஆசை நீங்காமல் பறந்து இந்த பாசம் விட பரவாத பறவை அதில் பறவைகள் மிகபுறங்களில் சஞ்சரித்து இச்சையை நீங்கும்படியாக நிஷ்காம கர்ம உபாசனை ஞானமாகிய சாதனங்களை அடையாத ஜீவர்களே அவ்விருச்சத்தில் உள்ள சுகதுக்கங்களை அனுபவித்திருக்கும் பட்சிகளாம் இதை முடிக்கிறார் அந்த மரத்தில் யார் இருக்காங்க பட்சிகள் தான் இருக்கும் அது பட்சிகள் எப்படி இருக்கு பிறப்பிறப்போடைய ஜீவர்கள் இது என்றைக்கு தேரப்போகிறது இது சுகத்துக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் என்றைக்காவது ஒரு நாள் ஞானம் வருமையானால் அதுக்கு ஒரு கழிச்சி கட்டம் வரும் இல்லைன்னாக்கா பிறக்கிறது இறக்குறது பிறக்கிறது தான் அப்போது வரணும்னா அது நிஷ்காம கர்மம் நிஷ்காம உபாசனை இப்படி செய்து ஞானமாகறது வந்தால் அது மாறுதல் அடையும் அது வரைக்கும் மாறுறதில்லை மாறாவிட்டே என்ன கெட்டு போச்சு பிரஞ்சு இருப்போமே என்று அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் வந்துச்சுன்னா ஞானமுன்னு அர்த்தம் வந்திருக்கு அது நிச்சயம் வரமாட்டேங்கிறேன் வந்து போட்டோம் வராமல் அது பிறப்பே இருக்கட்டும் என்ன கெட்டு அந்த ஞானம் வந்தால் அஞ்ஞானம் இல்லை அப்போ சந்தோஷமானது சாகரங்கான்றோம் அந்த ஞானம் வந்து போதுமே இதே துக்கமாக ஐயோ அன்னையன எழுந்தருளும் அருளுடைய திருமேனி தன்னை இனியாம் அறியும் தன்மையினைச் சாற்றுவாம் பத்தாம் அத்தியாயம் தேவி அவதார்கள் தேவியின் சுரூபத்தை கூறும் இது அவதார அச்சன்தான் சொருபம் எப்படி இருக்கு அன்னை என எழுந்தருளும் தாய் போலும் தோன்றி இருக்கின்ற அருளைய திருமேணிதன்னை இனியாம் அறியும் திருவருடைய அழகிய சுரூபத்தை இதற்கு மேல்யான் அறியும் அறியும்னா சொல்கிறேன் அர்த்தம் தன்மையினைச் சாற்றுவாம் பிரகாரத்தை கூறுவேனாக அது நான் தெரிஞ்ச மட்டும்தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்று இந்த முன்னோர்களை சொல்லி நடத்திருந்து விளக்க ஆரம்பிக்கிறேன் மதுர வாரியா ஞானமயமதாகி வாடாத மலரதாகி நாடாத மணமதாகி ஆனாத தகல வேத கீதாதி தருமணாதியான தருமணாதியான் மீது தடவனாத தாளாலே இதன்பொருள் மதுரவாரியா என்ப ஞானமயமது ஆகி ஞான சுருபமாகவும் வாடாத மல மடரதாகி நாடாத மனமதாகி அதாவது சற்று சொருவமாய் அநாதி வாசனை உடையதாகி ஆனாத சதுமுகாதி வானுவர்கள் சகல வேத கீதாதி அழியாத அயனாதி தேவர்கள் சகலமான வேத வேதாந்தங்கள் நாம கீர்த்தனாதிகள் தகும் மனாதியால் மீது தடவனாத தாளால் தாளால் தகுந்த மன முதலிய எல்லாவற்றாலும் மேல் தழுவ முடியாத தன்மை உடைய திருவுடிகளை உடையலாம் இப்போது இந்த பரணி இலக்கணப்படிக்கு தேவியை பற்றி அறிமுகப்படுத்தணும் அந்த புற கருத்தை கொண்டிருக்கின்ற பிரணிகளில் காளிகா தேவியை அறிமுகப்படுத்துகிறது ஒன்று அது குடுகாட்டுக்கு அதே தேவதை அதனால் அந்த தேவியை சொல்கிறது இங்கே அந்த தேவி சொல்கிறது இல்லை இதே என்ன பிரம்மஸ்வரூபந்தான் பிரம்மஸ்வரூபத்தை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னா அவருடைய உபாசனா தெய்வமாக வழிபாடு செய்யணும் உபாசனா தெய்வம் இங்கே காட்டுக்கு உபாசனா தெய்வமாக இருக்கிறது தேவி காளிதான் அதனால் காளிகாதேவியாக இங்கே அந்த காளி தேவியானது பிரம்மத்துக்கு அன்னியும் இல்லை அது பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு உபாதி ஒரு சிறிய உபாதி தான் இந்த காளி தேவி ஆனால் காளிதேவி சிறு உபாதியும் இருந்தாலும் கூட அதனுடைய அபிண்ணமாக பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கிறது ஆனால் அத்தகைய அபிண்ணம் பிரச்சனை பரமாத்மாவே பிரம்ம என்று எப்படி அபேதப்படுத்துகிறோமோ அப்படி போல் இந்த தேவிக்கு அபிணமாக இருக்கின்ற பரமஸ்வரம்தான் இங்கே தேவியாக பேசப்படுகிறது அதை பற்றி இனி பின்னால் வர வர சொல்லப்படும் தொழுதலா விழாவாறு சுழலு மாயை துயரினால் விடாதாறு சொரியவாய் விடானாலும் அழுதபாலா தீராமல் அமிர்தவாரியாயூரி அருள் பயோத நீயாகி அமிர்தபான அமிர்தபான அவதாரி இறைவனை வாழ்த்தி வணங்காமல் பிறப்பிறப்பாகிய மாயையாலுற்ற துன்பம் நீங்காமல் கண்ணீர் சொறிய வாய்விட்டு அலரும் அதிகாரிகளை வெறுக்காமல் மோட்சாமிர்தம் அளிக்கும் தனபாரங்களை உடையவள் எனல் ஒரு அங்கங்கா வர்ணிக்கும்போது சனங்களை வர்ணிக்கிறார் அது எப்படிப்பட்ட சனங்கள்னா இதன் பொருள் தொழுது விழா எழாவாறு பரமேஸ்வரனை வாழ்த்தி பூமியில் படிய வணங்கி எழுமாறு என்று சுழலும் ஆறு அற மாயை துயறினால் விடாது பிற பிறப்பிற் சுழன்று திரிதல் ஒழியாத அஞ்ஞானத்தினால் உண்டா உண்டாம் துன்பம் நீங்காதபடியினால் ஆறு சொறியவாய் விடா ஆறுபோல் கண்களில் நீர் ஒழுக திறந்தவாய் நாளும் அழுத வாழர் சீராமல் தினம் தினமும் அழுது பாலரான அதிகாரிகளை கோவிக்காமல் அமிர்தாரி ஆய் ஊரி அருள் மோச்சாமிர்திருதம் சமிர்தம் போல் பெருக திருவருள் புரியும் பயோதரி ஆகி அமிர்த பானம் இவாள் தனபாரங்களை உடையவளாய் மோச்சாமிர்தத்தை கொடுப்போள் ஆகும் குழந்தைகள் எப்படி தாயிடத்தில் அன்பு கொண்டு செயல்படும் போது அந்த தாயி கருணையினாலே குழந்தையினுடைய தவறுகளை எல்லாம் பொறுக்கா பொறுத்து கொண்டு அதை நேசிக்கிறதோ அப்படி போல் இந்த தேவியும் அந்த பக்தர்கள் அதிகாரிகள் அவர்களுடைய தவறுகள் எல்லாம் கருதாமல் பக்தியின் காரணமாக நேசிக்கிறது என்பது அதாவது அமிர்தம் கொடுக்கறது அதாவது சலங்குள்ளேருந்து அமிர்தம் கொடுக்கிறது குழந்தைகளுக்கு தாய் எப்படி அமிர்தம் கொடுக்கறது அப்படி போல இங்கேயும் கொடுக்கக்கூடிய கருணை உள்ளவள் என்று தேவியை வண்ணிக்கிறான் கதியிலாத நாயான கடைய நேனை வாசூடு களலாவே நூலூரு கருணை வாரி வேறு கூறாக வகை செய்தேது மாறாக மலவத் மலைவதோடு காதலே இப்போ காதை பற்றி வர்ணிக்கிறார் ஆதாரியை திக்கற்ற தீனனை வா என்று அழைத்து திருவடி தீட்சை செய்து கொள்ளன என் மனதிலே என் மனத்தில் திரு கிருபையை கிருபை கடலான தேவி எழுந்தருளில் இருந்தும் விவேகமின்றி அறிவு சுரூபத்தை அநேக விதமாக அப்படியே தோன்றும் காதாபரணம் உள்ளவள் என காதாபரணம் எப்படி இருக்கு பலர் பல விதமாக அப்படியே தோற்றுதான் ஒரு பார்க்க முடியிறதில்லை என்பது கருத்து கதியில்லாத நாயான தாயானவன் நாய்தானா கதியில்லாத நாயான கடையனேனையும் புகரிடம் ஒன்றும் இன்றியவராய் நாய் போன்று அலைந்தவனும் நன்றியின்மையின் அதிரனும் கடையனான வாசோடு கடல் என என் ஊடு உரு கருணைவாரி வந்து திருவடியை தீட்சை செய்து கொள் என்பதாக என் மனத்திலிருந்து பொங்கி வரும் கிருபா சமுத்திரமானது ஓர்கோலம் ஒரு வடிவு எடுத்து வந்திருந்தும் மதியமாமையால் புத்தி விவேகம் இல்லாமையால் ஞான வடிவை வேறு கூறு ஆக வகை அறிவு சுரூபத்தை ஆனந்த ரூப ரூபங்களாக ஆனந்த அனந்த ரூபங்களாக வேதாங்கமாக்கி ஏறுமாறு ஆக மலைவதோடு காதால் உயர்வு தாழ்வதாக மயங்கும்படியாய் உள்ள காதாபரணம்னையவள் அந்த காதாபரணத்தை காணும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அபிப்பிராயம் படுறாங்கண்ணா மனதுக்கு போன போக்களை சொல்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இறைவனை ஒவ்வொரு வடிவமாக பா பார்க்கறது இல்லை ஒவ்வொருவும் ஒரு நாமம் இல்லாத இறைவனுக்கு ஆயிரம் திருநாமம் தெனும் கொட்டாமிகாரதாக பாட்டு ஆக நாம் பண்ணுற காரணப்பிரமத்துக்கு பா மக்கள் தன்னுடைய மத கொள்கை படிக்க நாம் ஒரு என்பது கருத்து அதான் சொல்ற தோன்றாமன் மொழிந்தோரு தாய் வயிற்று தோன்றுவாளன் என்றால் தன்னை வேறாக்கோள் நிகழ்ந்தவாறுவோல் போன்றா ஒரு தோன்றாமன் முனிந்தொரு தாய்வையைத் தோன்றுவாளர் இன்றால் தன்னை தம்மின் வேற கொடி கந்தவாபோல் போன்றா ஒரு நீ அருளார்புனை மேனியெல்லாம் யான்றான் பல தெய்வமென கொடி கந்தவார தோன்றாமன் முனிந்து ஒரு தாய்வையை தோன்றுவாளர் இயன்றால் தன்னை தம்மின் வேறாக்கோ நிகழ்ந்தவா போல் ஒரு வயிற்று பிள்ளைகள் நாலஞ்சு பிள்ளைகள் இருக்காங்க நாலஞ்சு பிள்ளைகளும் தாயிடத்தில் நீ என்னை பெற்றவளா அப்படின்னு கேட்குறாங்க நீ என் தாய் இல்லைன்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னு சொன்னால் தாய் செய்யும்போது தண்டிக்கிறது அணுகூலம் செய்யும்போது ஆதரிக்கிறது இந்த கொள்கை இருக்கிறதுனால குற்றம் செய்தாலும் கூட ஆதரிக்கலையேன்னு கொள்கையில் வேறான்னு சொல்கிறாங்க அதுதான் ஜீவனுடைய சுபாவம் என்ன செஞ்சாலும் நமக்கு சுகம் வந்துக்கிட்டே இருக்கணும் என்று கொள்கை அதனால தான் தோன்றாமல் முனிந்து ஒரு தாய் வயிற்று தோன்றுபாளர் இந்த தன்னுடைய குற்றங்களை நினைக்காமல் தாய் வயிற்றில் தோன்றுபாளர்களே ஈன்றால் தன்னை தம்மின் வேறாக்கூள் இழந்தவா போல் நீ என் நான் மகன் இல்லை போ அப்படிங்கிறாங்க அப்படி போல திஷ்டாந்தம் பூன்றா ஒரு நீ எங்கு நிறைந்திருக்கின்ற பரம்பொருளாகிய தேவரி அருளார்புனை மேனே எல்லாம் கிருபையினாலே பல சரீரங்கள் எழுக்கிறீர்கள் பிரம்மா விஷ்ணு திரு ஆளாக அதையெல்லாம் யான் பல தெய்வம் என கொடிகள் தேவாரி அதனால ஒவ்வொன்றும் தெய்வம் தெய்வம் நினச்சி ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒரு தெய்வம் தெய்வம் தெய்வத்தை உபாசிக்கிற அப்படி நிகழ்வது போல இருக்கிறது ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தனக்கு அனுகூலம் என்னால் தாய் வெறுக்கிறது போல இந்த உலகத்தில் தோன்றிய நாமரூபங்களை கொண்டு ஒரு நாமரூபத்தில் ஆக்கிரம் நாமத்திற்குள்ளே வெறுப்பும் ஏற்படுகிறது இதுதான் தேவ் சுபாவம் அதனால தான் பாக்கேதர்கள் சொல்கிறார் யார் எந்த ரூபத்தில் வணக்கிறோம் அந்த ரூபத்திலிருந்து நான் அலுவல் செய்ய அருள் செய்கிறேன் என்று சொல்கிறேன் காரணம் என்ன அறியாமல் தோன்றாமல் அறிவில்லைன்னு அர்த்தம் ஆகவே அறிவோடு கூடியிருப்பவர்கள் ஏகபவன் இருக்கு இந்த அறிவில்லாத கீழ்பட்ட ஜீவர்கள் தான் சிவா அதாவது அந்த பிறகுட யானை பார்த்த மாதிரி என் தெய்வம் பிரித்து உன் தெய்வம் சிறிதுன்னு சொல்லுறது தான் எனக்கு அந்த கணக்குப்படிக்கு பார்த்தா நான் இப்போது இந்த ஒரு தெய்வமாக ஒன்று பல தெய்வமாக நினைக்கிறேன் என்று அந்த தோல் சொல்லுதான் தோட்டை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அபிப்பிராயம் படுறாங்களா இது நல்லா இருக்குது சில நல்லா இல்லை இது எனக்குரியது உனக்குரியது இல்லை என்றெல்லாம் அபிப்பிராயப்படுறாங்க அப்படிப்பட்ட காதாபனித அடைந்த தேவின்னு ஒரு தேவி எப்படி மறு மாகமான்மே விவர் குணாதிநேராக மனநின் மாறி மீன்லாத மனநாதி வேரோடு ஒரு வாரி மே நாடு உணர்வு நானு நேராகி ஒளியஞானமேயாக ஒரு சுலோ தூங்காயாளே அநிலை பழனி மூலமும் அத்விதானந்த விளக்கோரையும் பத்தாமத்தி விதத்தில் தேவிபூசிட்டு இந்த தேவியை வர்ணனை பண்ணும்போது ஒரே பிரம்மசுவரமாக இருந்தாலும் கூட அதனை உருவப்படுத்தி சொல்கிறது பழக்கம் இந்த புற விஷயங்களை சொல்லக்கூடிய வர்ணிகளில் தேவியை போய் சொல்லும்போது ஒவ்வொரு உறுப்பையும் வர்ணனை பண்ணுறது உண்டு எப்போதும் சௌனத்தியானம் பெரு காரி சகனத்தியானம் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ளங்காலேருந்து உச்சி முதல் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பாக சிந்தனை செய்து அவருடைய குணாதிசயங்களை ஒன்றி சிந்திப்பது இது இப்படி ஆரம்பத்தில் இதுதான் செய்யத்தக்கதுன்னு தியானத்தில் சொல்லப்படுது தியான முறையில் இது ஆரம்ப நிலை அதன் பிறகு நிற்குண நிலைக்கு போகும்போது அத்தகைய உருவமே அதிர்ஷ்டான செய்த உருவத்தின் அதிர்ஷ்டம் பிரம என்றும் அத்தகைய பிரம்ம சுருவமே நானாக இருக்கிறேன் என்றும் மகாவாக்கிய விசாரத்தினால் அபேதப்படுத்தி பார்க்குற மேல்நிலை அது நிற்கணும் தியானம் பேருக்கும் இப்படி படிப்படியாக தியானங்களை விரித்திருக்கிறார்கள் ஆகவே தேவியை போட்டு சொல்லும்போது தேவியோட உறுப்புகளைப் போய் வர்ணனை பண்ணணும் வர்ணனை பண்ணுறது சிலது இங்கே காட்டுறார் அப்படி காட்டுறதில் ஒரே பரபரம சொருபமே இங்கே அப்படி இருக்க வழிய வேறு கிடையாது என்பது ஒவ்வொரு பாட்டிலையும் காட்டுறார் முதல்ல திருவடியை காட்டினார் ரெண்டாவது பாட்டில் அவரு திருவடி எப்படி இருக்கு மேல் தழுவ முடியாத தன்மை உடையா உடைய திருவடிகளை உடையலாம் தகுந்த மனமுதலில் எல்லாவற்றாலும் தழுவ முடியாது எல்லோருமே அது கை கொள்ள முடியாது அப்படி பண்ணி என்று இப்படி என்ன பண்ணுற ரெண்டாவதில் தனங்கள் அவருடைய தனங்களை பண்ணி சொல்லும்போது மோட்சாமிரத அமிர்தம் சமுத்திரம் போல் பெருக திருவருள் புரியும் தனபாரங்களை உடையவளாய் மூச்சாமிரதத்தை கொடுப்பவள் ஆகும் இங்கே தோளத்தில் உள்ளதெல்லாம் ஏதோ குழந்தைக்கு தா பால் கொடுக்குற தனங்கள் ஆனால் சொல்ல முடியும் இது மோட்சாமிரத்தை கொடுக்கறது அப்படிப்பட்ட தனங்களோட வர்ணனம் பண்ணுறார் அப்புறம் நாலாவது பாட்டில் காது தோடு இந்த பாட்டு தோட்டினுடைய மகிழ்வு சொல்கிறார் அது எவ்வளோ இருக்குது அறிவுரூபத்தை அனந்த ரூபங்களாக வேதாங்கமாக்கி உயர்வு தாழ்வதாக மயங்கும் படியாக உள்ள காதாபரண உடையவர்கள் அவடைய ஆ காதல ஆபரணம் பேதவாதிகளை மயக்கம் செய்து அபேதவாதிகளை உறுப்படுத்துது அப்படிப்பட்ட ஒரு மையம் உள்ளது என்று ஒரு பிரம்மஸ்வரூபத்தை பல நோக்கிகளை பார்க்குற இந்த மதவாதிகள் இருக்காங்களே அவருடைய நோக்கங்களை பற்றி இதில் காட்டப்படுகிறது இப்போது வாய் வாய் பண்ணுறார் அவதாரை உடம்பாகிய மானை உற்று குணங்கள் எல்லாம் ஒழுங்காகி மனம் வேறு தன்மை உற்று அகலாத சங்கற்பம் எல்லாம் அடியோடு அகன்றும் ஆராயத்தக்க பிரம்மமும் ஆத்மாவும் அபேதமாய் ஆவரணமற்ற அறிவுசுவருவமாய் இலங்கும்படி உபதேசிக்கும் வாக்கினை உடையவலாம் என அந்த வாய் எப்படி இருக்குது யுவ பிரம்ம சொல்லக்கூடிய வாயாக இருக்குது சத்தவன் மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணக்கூடிய என்று இப்படி வர்ணம் பண்றது இதன் மருவம் ஆகம் மான் மேவி ஒரு குணாதி நேராக கர்மத்தால் பொருந்திய தேகமான லா போட்டு லா போட்டுக்கணும் மான் வந்து தேகமான மான் வந்து அதனால் வந்த முக்குணத்தால் ஜீவேஸ்வர ஜெகத்தாய் தோன்றி மானெல்லாம் மூலப்பிரகத்திக்கு மானன்னு பேருள்ளு அது இங்கே மானின போட்டார் மூலப்பருத்தினா முக்குணம் சத்ரஜமஸ் பிரக்கிருவத்தி என்று மூன்று குணங்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பிற சத்துவகுணம் கிரு சஜோகுணம் தீ சமோகணம் பிறகிருத்தி என்பது அதை விரிஞ்சு உலகமானது மன மனநில் மாறி நான் வேறு ஈஸ்வரன் வேறு ஜெகத்தா ஜெக சத்தியம் என்னும் மனமாதிரடைந்து மீளாத மரணம் ஆதி வேரோடு உருவமாறி நீங்காத சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் அடியோடு அகன்று ஒழியவும் மேல் நாடும் உணர்வும் நானும் நேர் ஆகி ஒழியன் மேலானதும் ஆராய்ந்து அறியத்தக்கதும் ஆன தற்பத தற்பத தோம்பத இலட்சியமான அறிவு சுரபமும் விருத்தியும் ஒன்றாகி ஆவரணத்தோடு நானும் சவந்தொடு தடி போர் போகவும் தான் தானும் நானும் இல்லை ஞானமே ஆக அறிவே என ஸ்வரூபமாய் விளங்கும்படி ஒரு சொல் ஓதும் வாயால் சத்துவசி மகா வாக்கியத்தை நீ அது ஆகின்றாய் என்று உபதேசித்த திருவாக்குடையவள் அந்த தேவியானவள் உடைய வாக்கு எப்படி இருக்கு அண்ணா பண்ணும்போது மகாவாக்கிய உபதேசம் செய்து எனக்கு உதயசித்த அந்த வாயே ஒளி வேறு கிடையாது ஆகவே அது பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு தன்னுடைய உண்மை சுவரூபத்தை குருமுகமாக அறிவிக்கிறது அப்படிப்பட்ட வாய் தேவையுடைய வாய் அதனால் இந்த உலகமெல்லாம் அனந்தம் கோடி பேதங்களாக இருக்கின்றன ஒன்று ரெண்டு இல்லை தோளபேதங்கள் வெளியில் பார்க்க இந்திரிகள் மூலமாக சூஷ்ம பேதங்கள் மனதிலே சிந்தனையில் அல்ல மூல் ராஜ்யங்களில் வருத்தம் செய்து சொப்பனங்களில் பார்க்கலாம் அப்புறம் அது ஒன்று என்ன வாசனைகளை வாசனை மூலமாக வெளிப்படுகின்றன இவ்வளையும் இதிலேயும் வேகம் குறைந்த வேகம் அதிக வேகம் அப்புறம் மிகவும் அதிக வேகம் அப்புறம் மந்தம் இப்படிலாம் பாகுபாடு உள்ளன அவைகளெல்லாம் சமாளித்து விசாரம் பண்ணி அமைதிப்படுத்தினாதான் மனசு ஓடுங்க அது வரைக்கும் மனதை ஓடுங்கிறது இல்லை இவ்வளோ வேலை இருக்குது இதுதான் தபசன்னு பேர் இதுதான் பல காலங்கள் இருந்து நிவிற்த்தியாக இருந்து மனதை ஒடுக்குறார்கள் சொல்லப்படும் அவ்வளோ காலம் நமக்கு எப்போ வேண்டும் அது ஆர்த்தம் தான் அப்படி கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் அது சிறுவன் பண்ணிக்கிட்டே அறிய வேண்டியது தான் சிறுவண்டித்தையும் அதெல்லாம் பண்ணி பண்ணால் அந்த நிலை ஒரு நாள் வரும் அப்படி வரும்போது அது செய்யலாம் அது வரும்போது செய்யலாமாக்கா அந்த உடனே வராது இப்போவே செஞ்சிகிட்டே இருக்கணும் அப்போ அந்த சமயத்தில் நமக்கு அமையாது ஆகவே திருமண மன்னாதிகள் தொடர்ந்து செய்ய செய்ய அந்த கடைசியில் வரத்தான் செய்யும் இது மாதிரி சேலத்துக்கு போகணும்ன்னா நடந்து போயிட்டே இருந்தால் சேலம் வந்துடும் வராமல் போகிறது இல்லை சேலமாக வருது நம்ம நாம் தான் போகிறோம் சேலம் வர்றதில்லை அப்படி போல் இந்த விசாரம் திருவண்ணாமலை தான் செய்துக்கிட்டே இருந்தவங்க ஒரு காலத்தில் அதை அடைய முடியும் என்பது தான் வேதத்தை போக்கவுடைய எந்த ஒரு காலத்திலே இந்த பேதா பேதங்களாக ஒழித்து நம்ம என்னத்தையும் அடைய போகிறோம் என்று ஒரு மழை பெருக்குமே ஆனால் அது மூச்சுத்தொன்மை இல்லை எந்த காலத்தில் போய் நடந்து போய் ஊர் போய் சேர்றதுன்னாக்கா இவங்க போக மாட்டான் இங்கே இருக்க வேண்டி தான் இப்போ இங்கே இருந்தாக்கா அவனுக்கு துக்க நிவிற்த்தி வராது ஆனந்தப்பட வச்சோம்னாக்காது அதுபோல் இந்த பேதாபேதங்களெல்லாம் போக்கி செய்யக்கூடியது தத்துவமாக வைக்க ஒன்று தான் பாகத்தை ஆலோசனை தான் இப்போ பாகத்தாலோசனை தான் ஆசங்கரை கண்டுபிடிச்சது ஏன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோன்னா மணல் வி சிலருக்கு இவருக்கு வாதம் வரும்போது வாதத்தில் முக்கியமான பிரச்சினை பிரம்மம் ஒன்று இருக்கிறது அந்த பிரம்மத்தை சுருதியினால் அறியப்படுகிறது அது அறியப்பட்டு எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது என்று நிரூபிக்கப்படுகிற வாதத்தினாலே இப்படி சொல்லப்பட்டது அதவர் மறுக்கிறார் பிரம்மம் இருக்கிறன்னு சொல்லப்பட்டது அனுபவித்து வர முடியாது அது கர்மத்தினால கர்மம் செஞ்சாலும் கிட்டாது பிறகு அந்த பிரமத்தை நான் என்ன பண்ணுறது எந்த பிரமாணங்களுக்கும் அது விஷயம் அல்ல சத்த பிரமாண விஷயம்னு சொல்கிறீங்களா அது கூட சக்தி விருதி எட்டுல அப்படி இருக்கும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் வாதம் மண்டபம் இவர் வாதம் அப்புறம் தான் சொல்கிறது சக்தி விருதி எட்டாவது தான் லட்சாபாரதி எட்டு மனு கொண்டது அந்த காலம் சொன்னது அப்படி சொல்லப்பட்டதுனால தான் அது லட்சாரி வந்தது அதுக்கப்புறம் லட்சாரி கிடையாது அதுதான் அதனால் ஒரு வரம்பொருள் பற்றியா ரெண்டு பேர் வாதம் பண்ணது அந்த பரம்பொருள் பற்றி வாதம் பண்ணும்போது அவர் பிரமாணாதீதனமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபத்தை சுருதிகள் சொல்லுகின்றன என்று ஆரம்பித்தார் அவர் ஏ பிரமாணங்களுக்கு அகப்படாத அந்த வஸ்துவை எப்படி பிரமாணத்தை கொண்டு வர முடியும் அதனால் அந்த பொருள் அது இல்லை சுருதிகளை எப்படி சொல்லணும் சுருதி கட்டுப்படாது சுருதிக்கு அப்பாற்பட்டது அது அதனால் அந்த இருக்கன்னு நம்ம ஏற்க முடியாது அப்படிங்கிறான் மனதில் எல்லாம் நீ சட்டபிரமானத்தை ஒத்துக்கணும் சொல்கிறீங்களே அது கூட சக்தி விருது கட்டும் சக்தி விருது எங்கே எட்ட சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி அது கண்டுபிடிக்கிறது அந்த சமயத்தில் தான் சக்தி விருது கெட்டாது தான் ரசி கட்டும் என்பதை சொல்லி நடப்புற சொல்ல சொல்லி பார்த்தார் வடலூர் வல்லவர்கள் சொல்லு வாசக பொருள் சேராமல் இடராக பொருளாம உரையாற்று கொள்வார் இனமான அதுவும் விட்டதென்று விட விடவில்லாதென்றும் விட்டுவிடாதென்றும் பேராமென்று க இந்த கையிலத்தில் அது ஆரம்பிக்கிறது அது எங்கே முரணாகுதோ அந்த இடத்துல லட்சம் பார்க்கணும்னு விதி இருக்குது சக்தி விருத்தி எட்டில் சொன்னால் அப்புறம் அடுத்த விருத்திகளில் கௌரவத்தி பார்க்கணும் வெஜினா விருத்தி பார்க்கணும் லட்சணா விருத்தி பார்க்கணும் இந்த நாளுக்கு எட்டுல தள்ளுபடி பண்ணணும் அது வரைக்கும் சாதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அங்கே வாதம் பண்ணி முடிவு பண்ண கொட்டது அதுதான் ஆயுஷங்கரம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்படின்னா சொன்ன பொழுது அது தோர்த்தாரு அப்புறம் அது மேலே பேச முடியல வர பேச முடியல இப்போல முடிஞ்சா தின்னு போடுறீங்க மாம்பழம் எப்படி திங்கிறீங்களா ஏன் தெல இப்போல கொள்வது என்ன பாகத்தே லட்சம் போய் விடாதே அதுபோல் எங்கேயும் செய்யணும்னு சொல்கிற அவர் அதான் பாகத்தியா லட்சனை அங்கே லாலு விருத்திகளை அங்கீகாரம் சக்தி விருத்தி லட்சணா விருத்தி அவர் கவனம் விருத்தி பேஜனா விருத்தி நாளுக்கு அடங்குல என்ன தானே தள்ளுபடி பண்ணும் லட்சணா இல்லையா அப்படியே தள்ளுபடி எப்படி பண்ண முடியும் அப்படின்றார் அப்புறம் ஒன்றும் இதுதான் வாதம் இந்த உபதேசம் செய்யக்கூடிய வாயு உடைய தேவி என்று பாதி யோரோரோர் கோடி விரிமாக மீதோடி விரிவோனாத மேலான மகுட நாடிலோர் கோடி மரவு தாள்களோர் கோடி மனநூத படிவதானமாயாளே இதன் பொருள் விபரீதமான உருவமும் பெயரும் விசாரமாய் கோடி கோடியாக விரிந்திருக்கும் விஷரூபத்தில் கிரீடங்கள் கோடி கோடியாம் திருவடிகள் கோடி கோடியாம் அதனால் மனோ வாக்கிற்கு கெட்டாத மாயா சுரூபம் உடையவர்கள் என பாட்டில் கிரீடத்தை வர்ணிக்கிறது அந்த கிரீடங்கள் எப்படி கோடி கோடியாக இருக்க ஒன்றும் இல்லை இரண்டு கோடி கோடி கோடி என்ன இதன் பொருள் விகடநாம ரூபாதி விததி ஓர் வேறுபாடான நாமரூப முதலிய விஸ்தாரமான பேதத் தோற்றங்கள் கோடி கோடி ஆகணும் அதாவது அந்த கிரீடங்களில் மணிகள் அதெல்லாம் பயிற்சிருப்பாங்கல்ல அதில் பேத பேதமாக இருக்குதுல்ல அப்படி போல் இங்கே ஏராளமான பேதங்கள் இருக்குனா பரவி இருக்கும் அதாவது விரியும் ஆகம் ஏது ஓடி விரிவு ஒணாத மேலான மகடும் நாடில் பரவி இருக்கும் விஸ்வரூபத்தில் நெருக்கமாகவும் அளவு போற முடியாதும் கிரீடங்களை நேர நோக்கும் போது கிரீடங்கள் எப்படி இருக்குது ஆனந்தம் கோடி கிரீடங்களாக இருக்குது அதெல்லாம் பேதபேதமாக இருக்குது ஜீவர்களை குறிக்கிறது தான் இந்த ஜீவர்கள் இருக்காங்கேதமாக இருக்காங்க என்று கருத்து ஓர் கோடி மர தாள்கள் ஓர் கோடி கோடி கோடியா இருப்பதாம் விரிந்த திருவடி தாமரைகள் கோடி கோடியா இருப்பதாம் திருவடிகளும் கோடி கோடி மரணம் நாவாத வடிவதானமாயால் மனத்தாலும் மனத்தாலும் வாக்காலும் சொல்லாலும் நினைக்கவும் எட்டாத நிர்குண விசேட சொரூபம் உடையவளும் விவகாரத்தில் மாயோடு கூடிவலுமாம் பாருங்கள் விவகாரத்தில் அம்மாயோடு கூடிவலாம் இதே பெண்ணு அப்புறம் இன்னொரு பெண் கலப்பரில் அப்படின்னா என்ன அர்த்தம் தேய் பிரம்மஸ்வரூபம்னு அர்த்தம் பிரம்மஸ்வரூபத்தோடு அந்த பிரம்மசுரத்தில் மாயின் கலப்பு அதன் காரணமாக இங்கே உருவம் பண்ணுறது இந்த தேவி என்பது பிரபு சொலவாக கொண்டு அதனுடைய விசாரம் விரிவு ஒரு கிரீடமல்ல அனந்த கோடி கிரீடங்கள் உள்ளன என்பது அடந்த கோடி கிரீடங்கள்லாம் பேத பேதங்களை குறிக்கும் அப்படி பல விதமான பேத பேதங்களாகியவர்கள் இருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட தேவி என்று கிரீடத்தை ஏ சொன்னார் கிரீடர் வெறு ராமநாடோரும் வினையின் மூழ்கி வாழாறும் விழுகினார்கள் பாலோடி விளைவதோர் கூறாதேனை அருவு ராமல் நாயேனும் நாயேன் கோலம் அருளு காதல் கூறுவாளே அஞ்சுதைப்பழனி மூலமும் அத்யதானந்த விளக்கோரையும் பத்தாவது காரத்தில் தேவி எப்படி சொல்வார் தேவி என்பது பரபரம் சுலபம் தான் அந்த பரபரம் சுரபம் காரிய வடிவம் எடுத்துக்கொண்டு இந்த பரணி இலக்கண வழிக்கு பேய்களுக்கு அனுக்கணம் செய்ததாக கதைப்போக்கு அதில் இந்த தேவி என்னுடைய உருவத்தை வர்ணிக்கிறார் அந்த உருவத்தை வர்ணித்து கொண்டு வரும்போது முன் பாட்டில் கீழத்தை பற்றி வர்ணித்தார் இப்போது அந்த கருணையின் திறத்தை பற்றி சொன்னார் தேவியுடைய கருணை குணம் எவ்வளோத்துல எப்படி குணம் கருணை இருக்கோ அதை பற்றி இந்த பாட்டில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவதாரை அஞ்சாமல் தினமும் வினையில் அழுந்தி வால் போன்று கண்ணுற்ற வனிதையார் ஆசையில் சென்று உண்டாம் தீமையை சீந்தியாதவனையும் வெறுக்காமல் தேவர் முதல்வராலும் காண முடியாத சுரூபத்தை என் மனத்தில் அருள்குரியும் விருப்பம் உள்ளவள் என வராமல் பயம் உண்டாகாமல் நாள்தோறும் ஒவ்வொரு தினமும் வினையின் மூலம் தீவினையில் அழுந்தி வாழ் ஆறும் வெளியினார் வெளியினார்கள் பால் ஓடி விளைவது வாழ் ஆயுதம் போன்ற கண்களை உடைய ஸ்ரீகளிடத்தில் ஓடி அனுபவத்தை உண்டாவது ஆன தீமையை அதாவது பெண்ணாசியே நர்த்தம் ஓர்வு ஓராதனை ஆராய்ந்து அறியாதவனையும் அது உண்மைத்தொகை வச்சுக்கணும் அப்படிப்பட்ட இழிவுபறிஞ்சவன் அர்த்தம் அப்படிப்பட்ட அறியாதவனையும் அருவராமல் நாயன் உள் வெறுக்காமல் நாயினும் கடையனான எண்ணுள் நான் நாயை விட கீழ்பட்டன் நாய் பற்றி சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட எண்ணுள் உள்ளத்திலே அமரராணும் ஆராது ஆறாலும் அறியவனாது ஓர் கோலம் அருள் காதல் கூறுவாள் எவர்களாலும் வேறு எவராலும் அரிதற்கரிய ஒப்பற்ற சுரூபத்தை திருவருள் செய்வதில் மிகுந்த விருப்பம் நான் தவறுகள் செய்தாலும் கூட அந்த தவறுகளை ஒரு பொருளாக கருதாமல் எனக்கு அருளியே செய்யக்கூடிய கருணை மிக்க அர்த்தம் ஏன்னா தாய் குழந்தைகள் செய்கிற தவறுகளை பொருட்படுத்துறதில்லை விளையாட்டு போக்கென்று வேறுமுனை விட்டுறாங்க அந்த தவறுகள் செய்யும்போது அதை கோபிக்கிறது மட்டுமல்ல அது எல்லா வித சௌகரியங்களையும் செய்து கொடுக்குறது கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இதே தாயினுடைய கருணைன்னு பேர் அப்படிப்பட்ட தாய்க்கருணையை கும்மிடத்தில் இருக்கிறது நான் பெண்ணாசையை கொண்டு பல தவறுகள் செய்திருந்தாலும் கூட அதை பொருள்படுத்தாமல் என் உள்ளத்தில் இருந்து கொண்டு அந்த ஆசையை போக்கி என் உள்ளத்தில் தங்கியிருக்கிறாயே அந்த கருணை என்ன சொல்வது என்று இந்த பாட்டில் கருணையின் மகிமையை வெளிப்படுத்தினான் அவனின் நீரி நான் மால அனலின் மால நீர்காலில் அனலும் மாலவாகாய மதனின் மால ஊடாலும் பவனன் வாண மேலான பரம தேசிலேயான பழியின் மால மாளாத பழைய பாலில் வாழ்வாளே அவதாரியை பூமி நீரிலும் நீர் அனலிலும் அனல் வாயுவிலும் வாயு ஆகாயத்திலும் ஆகாயம் பரஞ்சோதியிலும் ஒழுங்கவும் அழியாமலும் பழமையாகும் உள்ள சூரியத்தில் உள்ளவள் எனல் அதாவது இந்த பாட்டின் கருத்து என்ன ஒழுக்கநிலைப்பட்டு சொல்வது சகலமும் ஒழுங்கும் போதும் இது எந்த ஒழுக்கம் அடைகிறதில்லை ஒரு ஏமா இருக்கிறது சகலம் விரியும் போதும் இது எந்த விரிவு அடையிறது இல்லை ஒரு ஏமா இருக்கிறது பொருள் அவனி நீரினால் மால பூமியானது அப்பியில் கரையவும் நீர் அனலில் மால அப்பு அக்னியில் சுவரவும் அனல் காலில் மால அக்னி வாயுவில் அணைந்து ஒடுங்கவும் ஊடு ஆடு பவனன் ஆகாயம் அதனில் எங்கும் வீசும் காற்று ஆகாயத்தில் ஓய்ந்து ஒடுங்கவும் வானம் மேலான பரம தேசிலே ஆன படியின் மால ஆகாயம் மேலான பரஞ்சோதியின் இடத்தில் உண்டான படி ஒடுங்கவும் மாளாத பழைய பாலில் வாழ்வாள் அழியாத பழமையான சூன்யத்தில் வாழ்பவலாம் கட்டப்பாடத்திலே இருபத்தேழாம் பக்கத்துல தான் ஒடுக்கன்னு சொல்கிறார் மகாரா திருவள்ளான் சொல்ல பஞ்சபோதம் அழிந்து போம் பட்ல்தான் ஆகவே இவையெல்லாம் ஒழுக்க நிலையே சொல்லப்பட்டது இந்த ஒழுக்கமானது வாங்கும் போதும் கூட அது ஒடுங்குவதில்லை என்பது கருத்து ஆகவே மாயை மாயா காரியங்கள் தான் தோன்றி நின்று அழிவதானமாகிய பிறமும் அழிவதில்லை தோன்றுவதில்லை ஒழுங்குவதும் இல்லை என்ற கருத்தை என்னை பார்த்த சொ சொல்லி அப்படிப்பட்ட தன்மையுடைய உண்மைஸ்வரம் அப்படி இருக்கிறது என்பது கருவிகாரம் ஓர் காலம் உரநிலாமல் யாதானம் உளதுமா சிலாமே நீ ஒழிய வேர் ஓராதாரம் நிரூபியானவோர் போதும் நிரூபியாதவோர் போதும் நிகழ்வுறாமல் ஓர் போதும் நிலையதாக நேர்வாளே அவதாரியை ஒரு மாறுதல் ஒருபோதும் அடையாமலும் ஒரு வஸ்து இருந்தால் குற்றமற்ற தேவிக்கு அந்நியமாய் ஆதாரம் காணப்பட்டாலும் காணப்படாத போதும் அவ்வஸ்துவின் வேறு ஆகாமல் அறிவுசுவருவமாய் இருப்பவள் எனல் இதன்பொருள் ஒரு விகாரம் ஓர்கால் ஒருவித மாறுபாடு ஒரு காலத்திலும் உற நிலாமல் அடையாமலும் மாசிலா மேனி ஒழிய குற்றமற்ற சொருபமே அல்லாமல் யாதானும் உளது அங்கே லூக்குன்னு போட்டுக்கணும் யாதானும் உளது மற்றொன்று இருப்பது போல் வேறொரு ஆதாரம் வேறொரு ஆதாரமான பொருள் நிரூபியான ஓர் போதும் காணப்படும் காலத்தும் நிரூபியாத ஓர் போதும் ரெண்டு இடத்துல வந்துருச்சு காணப்படாத காலத்தும் நிகழ்வுறாமல் அதற்கு வேராய் வழங்காமல் ஓர் போதம் நிலையாது ஆக நேர்வாள் அத்வைத ஞான சொரூபமாய் நிலை பெற்று இருப்பாள் என்பதுதான் இது அத்வேத்தில் மிக நுணுக்கமான விஷயம் அதை ஈசாசிரமத்தில் முதல் பாட்டில் வரும் முதல் மந்திரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதட்சதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவோ அவசிஷியதே என்று முதல் மந்திரம் பூர்ணமத பூர்ணமிதம் ஓம் என்று சொல்லக்கூடிய இது பிரம்மம் என்று வைத்துக்கொண்டால் அந்த பிரம்மமானது பூர்ணம் அது பூர்ணம் அத அது பூர்ணம் இது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முன்னிலையாக இருக்கிற இந்த பிரபஞ்சம் இதுவும் பூர்ணம்னு சொல்லப்படும் பூண மத பூர்ணமிதம் இதுவும் பூர்ணம்தான் பூண மத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் அப்போ இந்த பூர்ணம் இருக்கு அந்த பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்ததுனால இது பூர்ணமா எது பூர்ணமா மாயானது இந்த பிரபஞ்சம் மாயா பிரபஞ்சம் பூர்ணத்திலிருந்து வந்ததுனால பூர்ணமாக போச்சு ஆனால் பூர்ணம் இதாக அப்புறம் பூர்ணம் இதாக பூர்ணா பூர்ணம் உதச்சதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய அந்த பூர்ணத்திலிருந்து வெளிவந்த இது விடிய வந்த பிறகு கூட அது பூர்ணமாகவும் இருக்கான் எப்படி பூர்ணம் உதச்சதே பூர்ணத்தில் வெளிப்பட்டது பூர்ணம் ஆதாய அப்படி பூர்ணம் ஆகியிருக்கிற அது குறையிறது இல்லையா பூர்ணம் ஆதாய பூர்ணமேவா பூர்ணமே ஏவன்ன பூர்ணமே என்ன அர்த்தம் பூர்ணமே பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் உதஷியத்தே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிசியதே எஞ்சி இருக்கிற அர்த்தம் அதனால் சாந்தி சாந்தி சாந்திங்கிறார்த்தம் இது என்ன அர்த்தம் பூர்ணம் என்று சொல்லக்கூடிய எடுத்து இருந்து அது பா போடணும் அதுலேருந்து இந்த பிரபஞ்சம் படிக்க இதுவும் போடணுமே எதனால் போடணும் பூனத்திலேருந்து வந்ததுனால போகணும் பூனத்திலேருந்து வந்தாதான் அது போனம் ஆயிடுமா சரி பூனத்திலேருந்து வந்ததினால போடணுமான்னு சொல்கிறோம் அப்புறம் ஒரு பொருள் போனத்திலேருந்து வந்து அந்த பொருள் குறையமல்லவா ஒரு சட்டியிலேருந்து ஒரு சாமானை எடுத்துக்கிட்டோம்னா குறையமா இருக்காத ஆனால் குறையிறது இல்லையா வந்தாலும் குறையாமல் இருக்கான் என்னா பூர்ணத்திலிருந்து எடுக்கப்பட்ட அது வசும் பூர்ணமே இந்த பிரபஞ்சம் அப்படி எடுத்த பிறகு அந்த பூர்ணம் குறையறது இல்லை அது பூர்ணமாக இருக்கும் அப்படி இருக்க முடியுமா எப்படி இருக்கும் சொல்றது ஒரு பொருளானது விவகார சத்தையில் இருக்குமே ஆனால் குறையும் யாசத்தை இல்லை அது அந்த பொருள் இருந்தால் வந்தது அப்படின்னு சொல்கிறது உபச்சாரம்தான் அப்பொருள் வரலை இது அனாலி அதுவும் அனாதி ஆகவே எதோ வந்ததாக ஒரு உபச்சாரம் சொல்கிறது ஆனாலும் அந்த பொருள் இருக்கிறதால தோற்றம் உண்டு எதுவோ அது ஆரோக்கியத்துக்கு இருப்பிடும் பழுதியில் பாம் போகலாம் பழுதியில்னா பாவம் தோற்றாது பழுதளவு தான் தோற்றம் தோற்றுறது ஆனால் பழுதியானது பாம்பா தோற்றம் இல்லைன்னா யானையாக தோற்றமா குதிரையா தோற்றமா தோற்றாது ஏன் தோ சாதிரி செய்ணும் ஆதார சாதரி செய்ய இருக்கணும் அந்த வளைவு அந்த உருண்டையாக தெரியிறது இதெல்லாம் சாதரி செய்யணும் அது ஜலதாரியாக தோற்றலாம் பூமாலையாக தோற்றலாம் வெடிப்பாக தோட்டலாம் இப்படி ஒரு சாதிரி சீர்குறதாக தோற்றக்கூடிய குதிரையாக தோற்றாது அப்படி இருக்கு அதனால் இந்த அதிஷ்டானமானது பூர்ணமாக இருக்கிறதுனால அந்த பூர்ணம் சாதனை சேர்த்தோன்னு பூர்ணமாக தோற்றுறது அதுதான் விஷயம் பொய்பொருள் தான் இருந்தாலும் ஆதாரம் பூர்ணமானதுனால ஆர்வம் பூர்ணமாக தோற்றுது அதனால தான் பூர்ணம்னு சொல்கிறது அப்படி பூர்ணமாக இருக்காது அதிஷ்டானத்துக்கு ஒரு லட்சம் இதுக்கு இல்லை அதனால அந்த அதிஷ்டானத்தில் இருந்து வந்தாலும் கூட அதிஷ்டானம் குறையிறது இல்லை அப்படி குறையாதனால அது பூர்ணமே எஞ்சியிருக்கிறது பூர்ணம்தான் என்று அது சொல்ல அதான் பூர்ணமே தான் பூர்ணமே தான் பூர்ணா பூணம் உதச்சதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணம் எஞ்சி இருக்கிறது ஏ எஞ்சி இருந்துக்கிறது என்று சொல்ல அதனால சாந்தி சாந்தி என்ற அதே கருத்தாக ஒருவித மாறுபாடு ஒரு காலத்தும் அடையாமலும் குற்றமற்ற சொருபமே அல்லாமல் மற்றொன்று இருப்பது போல் வேறோர் ஆதாரமான பொருள் காணப்படும் காலத்தும் காணப்படாத காலத்தும் அதற்கு வேறாய் விளங்காமல் அத்வைத ஞான சொருபமாய் நிலை பெற்று இருப்பாள் என்பதாகும் ஒரு பொருள் அல்ல பிரபஞ்சம் தோற்றினாலும் தோற்றாமல் இருந்தாலும் அது அதே மாதிரிதான் பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளானது மெய்ப்பொருள் ஆதாரமாக கொண்டு தோற்றினாலும் கூட அந்த மெய்ப்பொருளுக்கு எந்த விதமான குறையோ நிறைய இருக்கிறது இல்லை அது ஒரே படித்தனமாக இருக்கும் இப்போ பொய்ப்பொருளுக்கு நிறைய குறையாக அதுவும் இல்லை தான் ஒரு பாவனை தான் ஏற்படுகிற வழி வாசமாக கிடையாது இப்போ பழுதையில் பாவம் தோடுதுன்னா பாவம் உற்பத்தி ஆகி நாசமாக இது ஒரு பாவனை ஏற்படுது அந்த பழுதையில் பழுதியை மறந்து பாம்பாக பானை பண்ணோம் அது பழுதே இல்லை பாம்பு தோற்றுது அந்த பாம்பு எப்படி இருக்குது கற்பனையாக பாம்பு அப்படி வாச பாம்பு இல்லை வெறும் பொய் தோற்றம் தோற்றம் அப்படி போல் இந்த பிரபஞ்சம் மாயின் சாமர்த்தியத்தினால் அத்தியாசமாக தோற்று வாசமாக கிடையாது கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே விசாரம் விசாரத்தினால தெரிஞ்சுக்கணும் அதே அதுதான் இங்கே பிரம்மஸ்வரூபம் வடிவமாக இருக்கின்ற தேவியானவள் நவர பிரபஞ்சம் தோற்றினாலும் தோற்றாமல் கூட அது இருக்கிறது போனமா இருக்க அனுபவந்தனின் அறிவதன்றியோர் அளவை கொண்டூறுவதோ அனுபவந்தனேயொழியவின்றி தகைமை நின்றதோர் தனியேரியை சுபானுபவத்தால் அறிவதே அல்லாமல் ஒரு பிரமாணத்தால் அறிய முடியுமோ குரு உபதேசத்தால் சுபானுபூதியால் அல்லாமல் அையப்படாத வஸ்துவனல் இத்தகைய பரம்பொருள் எப்படி அடைகிறது அனுபவத்தினால்தான் தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய அனுபவத்தை தவிர வேறு அனுபவத்தினாலும் முடியாது இது அப்பாற்பட்டது பிரமாணாதீதன் அப்ரண அப்பிரமாணாய நமக என்று மந்திரம் அப்பிரமாணம் பிரமாணத்துக்கு உட்பட்டது அல்ல அதனால்தான் லட்சணாவிருத்தியை பார்க்கறது சைத்திவர்த்தி கெட்டாது எட்டும் எப்படிங்கிறது அப்படிப்பட்ட வசுவை எப்படியா தெரிஞ்சுக்கணும் அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த போனமான வசூன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அது போன வசதி எங்கே இருக்கு எங்கே இருக்கு தயங்க தயக்கத்தானே வருது சொல்ல வரலையே எத்தனை வருஷம் பாடம் கேட்டாலும் தைரியம் வரலையே தைரியமும் வரலை இன்னைக்கு மறையிருக்கு எப்படி இருக்குது இதுதான் வருது அவள் அது என்னுடைய அதிஷ்டானம்னு வரமாட்டேங்க நானும்னு சொல்லப்படாது என் அதிஷ்டானம் சொல்லணும் சரி தான் ஞாயம் வந்துடுது அடுத்தவங்களும் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய நியாயமாக பெரிய போடணுமா அப்படிம்பாங்க என்னை அதிஷ்டானம்னு சொன்னால் சரி அவங்க அது வரமாட்டேங்கிறே அது வந்தால் தான் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் அழுத்தம் ஆகலை பதிவாகலை இன்னும் எங்கு நேரம் பரிபூர்ணபுரமும் நானும் சொல்லப்படாது ஏன் சொல்லப்படாதுன்னா இன்னும் அந்த பக்கம் இல்லை சொல்றோம் கடைசி கட்டிது ஆனாலும் இப்ப பக்கம் இல்லாதனால சரி உடம்புக்கு ஏற்படு அதனால இடம் கொடுக்க என்ன அடிச்சாணம் சொல்லிட்டு வர்றதுக்கு நியாயம் இல்லை அடிசாணம் என்ன அர்த்தம் வஞ்ச கோஷங்களுக்கும் அவசியம் அவசியங்களுக்கும் அப்பாற்பட்டு அதில் ஆர்வதுமாக இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை பெற்றுக்கணும் பிரமாணாதீதன் அப்படிங்கிற அர்த்தம் அனுபவந்தனில் சுவானுபூதியால் அறிவது அறிந்து அனுபவிப்பது அல்லாமல்